எழுநூற்றி தேஷகால தேச தேசம் காலம் இவைகளுடைய வருதிக்கு பாகுபாட்டுக்கு உட்படாதவள் அதாவது இன்ன இடத்தில் அல்லது இன்ன காலத்தில் இருப்பவள் என்று சொல்ல முடியாத ஸ்வரூபத்தை உடையவள் என்று தாற்பயம் இன்ன இடத்தில் இல்லை என்பது தேசபாவம் இன்ன காலத்தில் இல்லை என்பது காலபாவம் ஒரு வஸ்துவை குறித்து அது இந்த வஸ்து இல்லை என்பது அந்யோன்யபாவம் என்று பெயர் மறுபடியும் முன்பு இல்லை பிராகபாவம் இனி இருக்க என்பது முதலான பாவங்கள் இருக்கின்றன இவையெல்லாம் அம்பாளை பற்றி சொல்ல முடியாத ஆகையால் இந்த நாமம் ஏற்பட்டது இதையேதான் கீழ்கண்ட வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எ சர்வகா எங்கும் செல்லுபவள் இருப்பவள் உண்மை மேலே சொல்லியபடி அம்பாள் தேசம் என்பதனால் அபரிச்சின்னமாயிருப்பதால் எவ்விடத்திலும் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருப்பவள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு ஒரு சமயம் சிருஷ்டி சக்தியானவள் ஸ்வேத பர்வதத்தில் தபஸ் போது பிரம்மாவானவர் தோன்றி வேண்டிய வரத்தை சொல்லும்படி கேட்க அம்பாள்வள் பகவன் ஏகதேஷேகம் ஏக்சகே என்றபடி எங்கிருக்கும்படிய கேட்கவே சர்வகாசி பவிஷ்யசி என்றபடி அப்பேற்பட்ட வரத்தை பிரம்மாவானவர் கொடுத்ததாக வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லப்பட்ட வாக்கியத்தில் அம்பாள் சர்வ விதமான ரூபங்களோடும் அபிநமாயிருப்பதை சொல்லி சக்தி ங்களிலும் ஜவன்களிலும் அம்பாளுடைய சகுணமான மூர்த்திகள் இருப்பதையும் சொல்லப்பட்டது அதாவது அம்பாள் சர்வரூபிணியாகவும் சர்வ வியாபியாகவும் இருப்பதை தேவி புராணத்தில் பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தேவ்யா வா ஏ சித்தாந்த பரமார்த்தோ மகாமே தேவ்யா பமி ஜவங்கமம் ஈகே பூஜ்யத்தை தீ அன்னா தீ தனுர்னிச்ச ரிஷேஷு தாய் ஏம் பூஜ்ய ஈதே சதே வலீயற்றி மூணு சர்வமோ எல்லோரையும் மோகமடையச் செய்பவள் உன்னே மேலே சொல்லியபடி நித்யம் அனித்யம் ஜட்டம் சித் முதலான பரஸ்பர விர்த்தமான குணங்களோடு பரபிரம்மஸ்வரூபணியான அம்பாள் இருப்பதாக தோன்றுவதற்கு காரணம் அம்பாளுடைய மாயை என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அதாவது சமஸ்தமான பிராகிருத்த ஞானமில்லாத ஜனங்களும் அம்பாளுடைய மாயையின் காரணமாக மோகமடைந்து அந்த மோகத்தால் பிரம்மமும் ஜெகத்தும் வெவ்வேறாக தோன்றுவதை வாஸ்தவம் என்று நினைத்து அத்வைத்த விஷயக்கமான ஞானமில்லாதிருக்கிறார்கள் என்று தாத்பரியம் இவ்விதம் இருக்கும் அம்பாளுடைய மோகன சக்தியை பற்றி சிவனால் கூர்ம புராணத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது भाशक्ति இருக்கும் சாஸ்திரங்கள் எல்லாம் ஜனங்கள் மோகமடைந்து துவைதபாவத்தோடு இருப்பதாக ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் கூர்ம ஹிமவானுக்கு அம்பாளால் चल पट्टे ிாஸ்மதிருருவர்திச்ச கபாலம் வைரவம் கௌதமம் மதம் எம்விதா மோகா தா ஏ குகே நோகந்திய மாணவா மனசா ஷாஸ்திர மோகாஷ் இம்மாதிரியான மோகமான சாஸ்திரங்கள் உண்டு பண்ணப்பட்டதை பற்றி ஆச்சாரியால் சௌந்தர்யலகரையில் சத்துஷட் என்ற ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார்கள் மூணு இவ்விதம் மோகமடைந்த ஜனங்கள் ஈஸ்வரனுடைய நிஜமான ஸ்வரூபம் தெரியாமல் ஜனன மரணங்களால் பீடிக்கப்படுவதை நாலு சர்வ என்ற பதத்தினால் திரைலோக்கியத்தையும் மூன்று லோகங்களில் உள்ளவற்றையும் சொல்லப்பட்டதாக வும் சொல்லாம் இந்த அர்த்தத்தில் இந்த நாமமானது அம்பாள் திரைலோக்கிய மோகனம் என்ற சக்கர ரூபிணியாகவும் அதன் சொல்லுவதாகவும் சொல்லலாம் எழுநூத்தி சரஸ்வதி ஞானாபிமானியான சரஸ்வதி தேவியின் ரூபமாக இருப்பவள் ஒன்று அதாவது ஞானசமுத்திர ரூபிணி என்று தாத்பரியம் இங்கு விஷயங்களில் சம்பந்தமில்லாத அதீந்திரியமான ஞானமானது சொல்லப்பட்டது ரெண்டு மேலே சொல்லியபடி உண்மையில் பேதமில்லாத ஜகத் பிரம்மம் இவை இரண்டும் மோகத்தின் அஞ்ஞானத்தின் காரணமாக பேதமுள்ளதாய் தோன்றுவது மாதிரி கடபடாதி வஸ்துக்களின் பேதமும் அவ்விதமான மோகத்தினால்தான் தோன்றுகிறது அந்த ஜடபதார்த்தங்களை பற்றி வரையில் மோகத்திற்கு இடம் ாலும்சனத்தின்படித்தினால் சூழப்பட்டிருப்பதால் எவ்விதமான வஸ்துக்களை பற்றியும் இருக்கிறது ஞானம் ஏற்பட்டால் அத்வைத பாவம் ஏற்படும் அப்போது சகலவிதமான அனர்த்தங்களும் நசித்து பரமபுருஷார்த்தமான மோட்சமானது கிடைக்கும் இது அம்பாளுடைய பக்தர்களுக்கு தான் கிடைக்கும் அம்பாளுக்கு அனுகிரக பாத்திரமாயில்லாதவர்களான பாப்பிகளுக்கு இவ்விதமான ஞானமானது ஏற்படாது இருப்பதாக மோகமானது அவசியமாக இருக்கிறது மூணு திவி வர்ஷாத்து சரஸ்வதி என்ற தோமிய வசனத்தின்படி இரண்டு வயதுள்ள கன்னியாறு ஸ்வரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் நாலு சகல பிராணிகளின் நாக்குகளிலிருந்து கொண்டு அவர்கள் பேசுவதற்கு காரணமாயிருப்பதால் சரஸ்வதி என்ற பெயர் என்பதாக யாவசேத் பிராணி ஜிஹ்வாசு சதா வாக்கு சரஸ்வதி தி நாம் சமா கதா மகர்ஷிபிஹே சொல்லப்பட்டிருக்கிறது இது தவிர சகல திருஷ்டிகளின் மூலமாக சரிப்பதால் வெளிவருவதால் சரஸ்வதி என்ற பெயர் என்பதாக சர்வ திருஷ்டி நாம் சரஸ்வதி என்று வாசிஷ்ட சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி அஞ்சு சாஸ்திரங்களில் பூர்ணமாக வியாபித்திருப்பவள் விருத்தமான தர்மங்களில் பிரவர்த்திப்பது முதலான ஆயிரக்கணக்கான யுக்திகளால் பேதத்வைத பாவமானது அனுமானிக்கப்படுவதால் அதை உண்டு பண்ணம் மேலே சொல்லிய மோகமானது சாமானியமானதன்று அதை போக்கடிப்பது சாஸ்திரங்களின் மூலமாக ஏற்படும் ஞானமானதாலும் அவ்விதமான சாஸ்திரங்களே சர்வம் கல்விதம் பிரம்மா முதலான வாக்கியங்களின் மூலமாக அம்பாளுடைய ஸ்வரூபத்தில் பிரதானமான நிரூபணமாக இருப்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டது ரெண்டு பிரத்யக்ஷ அனுமான சப்தசாஸ்திர என்ற மூன்றுவித பிரமே வலிஷ்டம் என்பதாக சொல்லப்படும் இதேதான் என்ற பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டது இவ்விதம் வேதங்களின் மூலமாகத்தான் பிரம்மமானது அறியப்படும் என்பதை பிரச்சாம என்ற முதலான ஸ்ருதி வாக்கியங்களில் காணலாம் மூணு சாஸ்திரங்கள் இவ்விதம் சகல்விதமான வஸ்துஜாதங்களும் பிரம்மத்தோடு அபேதமாக இருப்பதை சொல்லுவதாலும் அதுவே ஸ்ரீவித்ய என் மூன்றாவது கூட்டத்தின் பிரிபாதிக்கப்படுவதாலும் அதற்கு விரோதமாக அனுமானிக்கப்படும் துவைத்தபாவமான பிரம்மத்தினால் ஏற்படுகிறதே தவிர வேறல்ல ஏனென்றால் எல்லா வேதாந்தங்களும் பிரம்மம் ஒன்றே என்பதை நிர்ணயிக்க ஒரே மாதிரியாக பிரவர்த்திக்கின்றன சந்திரமண்டலமானது சகல ஜனங்களுடைய பார்வைக்கும் சிறியதாயிருப்பதாக தோன்றினாலும் வாஸ்தவத்தில் ஜோதிஷ் சொல்லப்பட்டபடி மிகவும் பெரிய ரூபத்தோடு இருப்பதால் நம் பார்வைக்கு ஏற்படும் தோற்றமானது பிரமம் என்று ஏற்படுகிறது அதே விதமாய் ஜெகத் என்பதாக தோன்றுவதால் ஏற்படுகிறது சுப்பிரமணியருடைய தாயார் ஒன்னு முன்னொரு கால் தாரகாசுரனால் பீடிக்கப்பட்ட தேவர்கள் அவனுடைய வதத்திற்காக அம்பாளை பிரார்த்தித்ததும் பிறகு சிவசக்திகளுடைய சமாகமும் அதற்கு ஏ ஏற்பட்ட விக்னமும் அதனாலுண்டான கோபசாபாதிகளும் சிவனுடைய ரேத்தஸ்தானது அக்னி கங்கா சரவணம் முதலியவைகளில் அடுத்தடுத்து தங்கி அதிலிருந்து ஸ்கந்தர் உற்பத்தியானதும் இவை முதலான கதைகளுக்கு சாஸ்திர புராணாதிகளில் காணப்படுகின்றன அல்லது குகையில் இருக்கும்படியான அம்பாள் என்று சொல்லலாம் குகை என்ற பதத்தை பற்றி ஏற்கனவே வந்த குஹ்யா என்ற நாமத்தை பார்க்கவும் மூணு ஹிருத குகை என்று சொல்லப்படும் அதில் சாயா நிழல் ி பஞ்சக்ே திருக்கியத்தில் சொல்லப்பட்டூபிணியாக அம்பாள் இருப்பதாகவும் சொல்லலாம் எழுநூத்தி ஏழு குஹ்யரூபிணி பரமரகசியமான ரூபத்தை உடையவள் அதாவது வியாவகாரிகமான திருஷ்டிக்கு கோஷரமில்லாததான ஞானமே அம்பாளுடைய ரூபம் என்பது தாற்பயம் இதையேதான் குரு மூர்த்திரதாம் குஹ்யாம் குஹ்ய விஜ் ரூபே குஹ்ய பக்த ஜன பிரீதாம் குஹா யாம் நிஹிதாம் தமஹாம் என்று சூதசம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மேலே சொல்லிய ஸ்ருதி வாக்கியத்தின் சாயை ஆதபம் என்றும் ஸ்கந்தர் அவருடைய தாயார் என்று இரண்டாக தனித்தனி லட்சணங்களோடு சொல்லப்பட்டிருப்பதிலிருந்தும் உபசாரமாக உதாரணமாக சுத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயினும் அது பிரத்யத்திற்கு விரோதமாக இருக்கிறது ஆகவே மேலே சொல்லிவை எல்லாம் நிஜம் என்பதாக தோன்றினாலும் வியாபகாரிக சத்தியங்களே தவிர பரமார்த்தமான சத்தியமல்ல அத்வைத்தமோ பரமார்த்திகமான சத்திய அவலம்பித்து அதன்படி பரஸ்பர விலையக் கணங்களோடு கூடிய ரூபங்கள் எல்லாம் ஒரே பிரம்மத்தினுடைய ரூபங்கள் என்றும் இரண்டு விதமாக சொல்லும் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் அந்த ஒரே பிரம்மத்தை தான் வாஸ்தவத்தில் சொல்லுகின்றனவென்றும் சொல்லப்படும் மூணு இவ்விதமாக பிரம்மத்தின் பரமார்த்திக்க சத்திய ரூபமானது மிகவும் ரகசியமானதால் அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது நாலு குஹ்யம் என்பதால் குஹ்ரோபனிஷதத்தை சொன்னதாகவும் சொல்லலாம் உபநிஷத்துக்களில் குஹ்யோபநிஷதானது அம்பாளுடைய ரூபம் என்பதாக சர்வோபநிஷதாம் தேவி குஹ்யோபநிஷது என்று கூர்ம புராணத்தில் அம்பாளுடைய விபூதியோக வர்ணனையில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி எட்டு சர்வோபாதிநிர்முக்தான் சகலவிதமானஉபாதிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவள் ஒன்று உபாதி என்றால் தேசம் காலம் வஸ்து முதலிய அளவு அல்லது எல்லைகளை குறிக்கும் இவ்விதமான அளவுகள் யாதொன்றுக்கும் அடங்காத ஸ்வரூபத்தை உடையவள் அம்பாள் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு அம்பாளை இதற்கு முன் வந்த நாமங்களில் குகாம்பா ஸ்கந்தருடைய மாதா சாயா ஆதபம் உபாதிகளில் அடங்கியதாக ஸ்ருதிகள் சொல்வதாக சொல்லப்பட்டது இப்படி அம்பாளுடைய ரூபமானது பேதங்களோடு கூடியதென்று சில ஸ்ருதி வாக்கியங்களும் மற்றும் சில ஸ்ருதி வாக்கியங்கள் அந்த ரூபத்தை அபேதம் என்றும் இரண்டு விதமாக சொல்லும் அத்வை து எப்படி சித்திக்கிறது என்ற சந்தேகம் உண்டாகலாம் ஆயினும் அவைகளில் பேதமான ரூபங்களை பற்றி சொல்லும் வாக்கியங்களை அபேதத்தை பற்றிய வாக்கியங்களைப் போல் அர்த்தம் சொல்லக்கூடாது அவை சாதாரணமாக முத்துச்சிப்பியில் வெள்ளி இருப்பதாக தோன்றுவதை போல் சொல்கின்றனவே தவிர வேறல்ல வெள்ளியாக இருக்கும் தன்மையானது தோற்றத்திற்கு தெரியுமே தவிர அது முத்துச்சிப்பியினுடைய உண்மையான லட்சணமாகாதல்லவா அவ்விதம் முத்துச்சிப்பி வெள்ளியின் தோற்றம் இருப்பதாக புலப்படும் சம்பந்தமானது மித்திய பொ இருப்பது மாதிரி சில ஸ்ருதி வாக்கியங்களில் சொல்லப்பட்டது பரமாத்மிகமான அங்குலம் என்று அளவு சொல்வதானது ஸ்தூலஸ்திருஷ்டிக்காக சொல்வது போல் மேலே சொல்லிய துவைதாவக்கியங்கள் எல்லாம் வியாபகாரிகமாய் தோன்றுவதை சொல்லுகின்றனவேயாக தாத்பரியம் சொல்லக்கூடாது ஆகவே பரபிரம்மஸ்வரூபியாக அம்பாளானவள் சகண்டமோ அகண்டமோ எவ்வகையான தர்மங்களுடைய சம்பந்தமுமே இல்லாமல் தர்ம சம்பந்த சூன்யாக இருப்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது மூணு அல்லது தர்க்க சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உபாதிகளுக்கு உட்படாதவள் அதாவது அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சத்ஹேதுவினால் அடியப்படுகிறவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி ஒன்பது சதா சிவபதிவிர சதாசிவருடைய பதிவிரத்தை நெறி தவறாத பத்னியாக இருப்பவள் ஒன்று அல்லது சிவனே தன் பதி என்பதான நியமத்துடன் எப்போதும் இருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு மேலே சொல்லியபடி சக்தி ரூபியணியான திரிபுர சுந்தரியானவள் தர்மசம்பந்த சூன்யையாக இருக்கும் பட்சத்தில் அவளை பற்றி பரமசிவனுடைய பராகந்தா ரூபம் என்ற தர்மத்தை தவிர மற்றபடி சொல்லப்படும் தர்மங்களை சொல்லுவதானது மித்தியை என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது சிவனாக இருப்பதானது அதாவது பிரம்மமானது காலத்யத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பது போல் சிவனுடைய பத்னியாக இருப்பதும் அதாவது பிரம்மத்தினுடைய சக்தியும் சர்வகாலிகமானது இதர பதார்த்தமானது தர்மத்துவமானது நம்மால் கல்பிதமாயிருப்பதுடன் அந்த பதார்த்தங்களுமே கல்பிதமாயிருக்கின்றன சக்தியை பற்றியோ வென்றால் அதில் தர்மத்துவம் கல்பிதமாகிறதே தவிர அதனுடைய சக்தித்துவமானது கல்பிதமன்று சக்தியானது பிரம்மத்தினுடைய கோட்டியே முடிவு அதாவது பிரம்மமே தவிர வேறல்ல எழுநூத்தி பத்து சம்பிரதாயேஸ்வரி சம்பிரதாயத்திற்கு ஈஸ்வரியாக இருப்பவள் ஒன்று சரியானபடி சிஷிய பரம்பரையாக செய்யப்படும் உபதேசத்திற்கு சம்பிரதாயம் என்று பெயர் அதற்கு அதாவது அதன் மூலமாக அறியப்படக்கூடியவள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது அம்பாளுடைய நிஜஸ்வரூபமானது நியாயங்களாலும் சம்பிரதாயத்தின் மூலமாகவும் அறியக்கூடியது என்று தாத்பரியம் ரெண்டு அம்பாளுக்கு இருப்பதாக சொல்லப்படும் தர்மங்கள் எல்லாம் மித்தியை என்று சொல்லப்பட்டதற்கு ஆதாரம் என்னவென்று ஏற்படும் சங்கைக்கு இந்த சமாதானம் சொல்லப்பட்டது சம்பிரதாய ஞானத்தின் மூலமாக அது அறியக்கூடியது என்று சொல்லப்பட்டது மூணு நிர்தர்மகமான பரபிரமத்தனிடம் ஆகாசம் முதலான தர்மங்களை நாம் கல்பிக்கிறோம் திரும்பவும் அந்த ஆகாசம் முதலியவைகளின் சப்தபிஷத்துவம் திரவியத்துவம் தர்மத்துவம் முதலானவைகளையும் திரும்பவும் அவைகளால் அவச்சின்னமாகும் சைத்தன்யங்களுக்கு தர்மங்களையும் கல்பித்துக் கொண்டு போகிறோம் ஆகவே ஒரு வஸ்துவினிடத்தில் தர்மத்துவமும் தர்மித்துவமும் ஏக மாதிரி நிர்தர்மகமான பிரம்மத்தின் இடத்திலும் தர்ம தர்மி பாவங்கள் சித்திக்கின்றன இவ்விரண்டில் தர்மி தர்மத்தை உடையவர் சிவன் என்றும் தர்மமானது சக்தி என்றும் சம்பிரதாயம் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அர்த்தங்கள் என்றபடி யோகினதயம் தத்தாத்திரய சீதை முதலியவைகளில் சொல்லப்படுவதில் சம்பிரதாயம் என்று சொல்லப்படும் அர்த்தத்திற்கு ஈஸ்வரி என்று சொல்லலாம் जन्य जगतिश அர்த்தத்தை பற்றியும் அது காதி வித்யக்குத்தான் பொருத்தமானது என்பதையும் வரிவசியார் அகஸ்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி பதினொன்று சாது மேலே சொல்லியிருப்பது உச்சிதமாயிருப்பவள் உன்னை லோகத்தில் எரிப்பது முதலான சக்திகள் அக் அக்னியின் தர்மமாக தெரிவது போல் பராகந்த ரூபியான சக்திக்கு தர்ம தத்துவத்தை மேற்கண்டபடி சொல்வது உச்சிதம் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு இந்த நாமம் நபும்சகமானதால் பிரயோகத்தில் இதை சாதுனே நமகா என்று சொல்ல வேண்டும் ஆகவே பின்னால் வரும் சாத்வி சத்கதிதாயினி என்றதில் வரும் சாத்வி என்ற நாமத்திற்கு பௌனருத்தியம் ஏற்படாது ஏனென்றால் இப்போது வரும் சாத்வி என்பதை பிரித்து சாது பிளஸ் இ என்று இரண்டு நாமங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி பன்னெண்டு இ காமகலாட்சரமான இருப்பவள் ஒன்று ஈ என்பது நான்காவது ஸ்வரம் ஆ என்று முதலாவது ஸ்வரமானது விஷ்ணுவை குறிக்கம் அவருடைய பகினி சகோதரியான சக்தியை ஈ என்று நான்காவது ஸ்வரமானது குறிக்கம் அவ்ரிவர்களுடைய செயற்கையான ரூபத்தை இ என்பதே குறி ம் ரயருடன் ஈ என்பதை சேர்த்தால் பாரியாரூபம் ஏற்படுவது தவிர புத்ரி சகோதரி என்ற ரூபங்களும் ஏற்படும் வசுதேவருடைய புத்திரியான சுபத்ரியை வசுதேவி என்றும் இந்திரபுத்திரனான ஜெயந்தனுடைய சகோதரியை ஜெயந்தி என்றும் சொல்வதுண்டு அதே நாராயணி சக சராய என்பதில் வரும் நாராயணி என்ற பதமானது நாராயணனுடைய சகோதரி என்று அம்பாளை குறிக்கும் கீழே சொல்லப்பட்டபடி ஒரே தர்மியினிடத்தில் இருக்கும்படியான இரண்டு சோதரர்கள் என்று சொல்வது யுக்தமாகத்தான் இருக்கிறது மூணு ஆகவே இந்த ஈ என்ற நாமத்தினால் அம்பாளை விஷ்ணு என்றும் அவருடைய பகினி ரூபிணி என்றும் சொல்லப்பட்டது நாலு முந்திய நாமங்களில் சொல்லப்பட்டபடி ஒன்றான பிரம்மமானது தர்ம தர்மி என்ற இரண்டு ரூபங்களையும் அடைந்தது அதில் தர்மம் என்பது திரும்பவும் புமான் ஸ்திரீ என்று இரண்டாக அவர்கள் இருவரத்தில் ஸ்திரீ ரூபமான அம்பாளானவள் பரமசிவனுடைய மகிழ்ச்சியாகவும் புமானனான விஷ்ணுவானவர் ஜத்திற்கு உபாதான காரணமாகவும் ஆனார்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்து அகண்டமான பிரம்மமாக ஆகிறார்கள் என்பது சைவ மதத்தின் கொள்கை புராணம் முதலியவைகளை அனுசரித்து தமது ரத்னத்ய பரீட்சையில் விஸ்தாரமாக நிரூபணம் செய்திருக்கிறார்கள் அஞ்சு மேலே சொல்லப்பட்ட காமகலையின் ஸ்வரூபமானது என்பது முதலான ஸ்லோகங்களில் வாமகேஸ்வர தந்திரத்திலும் ஈகாரி மாயா துர்யாத்யா என்பது முதலான ஸ்லோகங்களில் ஞானாண்ண வர்ணத்திலும் ஈகாரம நொர் வர்ண பிரதா பவான் என்பது முதலான ஸ்லோகங்களில் வாயு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றிய விஸ்தாரமாக காமகலாபிலாசம் என்ற கிரந்தத்தில் பற்றி சௌந்தர்ய நகரில் முகம் பிந்தும் என்ற ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார்கள் ஆறு இந்த காமகலா ரூபமானது அம்பாளுடைய சூக்மதரமான ரூபம் இது தியான பிரகாரமானது பின்வருமாறு அக்ர பிந்து பரி கல்பிதானு பர சிவாம் பராம் கலாம் கல்பசூத்திரம் ஏழு பிரயோகத்தில் இந்த நாமத்தை யை நமஹா என்று சொல்ல வேண்டும் இவ்விதம் அதி ரகசியமான அம்பாளுடைய சுரூபமானது குரு மூலமாகத்தான் அறியக்கூடியது என்பதை இதனடுத்த நாமத்தில் சொல்லப்பட்டது 713 குரு மண்டலரூபிணி குருக்களால் பாரம்பரிய கிரமமாக நிரூபணம் செய்யப்பட்ட சுரூபத்தை உடையவள் ஒன்று அதாவது பரமசிவன் முதலாக தன்னுடைய குரு இருக்கும்படியான குருக்களால் அவிச்சனமாய் இடைவிடாமல் பாரம்பரிய கிரமமாக சிஷ்யர்களுக்கு இந்த இரகசியமானது உபதேசிக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டது இந்த இரகசியமானது கர்ண பரம்பரையாக உபதேசிக்கப்பட்டதே தவிர புஸ்தகங்களில் எழுதப்பட்டது அல்ல இதையே தான் யோகினி பின்வருமாறு சொல்லது பிரியாமிதாம் கோபி தவ்யம் விசேஷத்தக கர்ணாத் கர்ணோபதேசேன சம்பிராப்தம் அவனி தலம் இவ்விதம் ரகசியமாக இருப்பதை பின்வரும் நாலு நாமங்களிலும் சொல்லப்படுகிறது எழுநூற்றி பதினாலு குலோதீர் குலத்தை அதிக்கிரமித்து இருப்பவள் ஒன்று குலம் என்ற பதத்திற்கு ஏற்கனவே வந்த நாமங்களில் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது இங்கு இன்றிய சமூகத்தை குறிக்கும் இவற்றால் அறிய முடியாத அளவிற்கு அம்பாளிருக்கும் ரூபத்தை உடையவள் என்பதாக நாமத்தில் சொல்லப்பட்டது எழுநூத்தி பதினஞ்சு பகரா சூரிய மண்டலத்தில் உபாசிக்கப்படுகிறவள் ஒன்னு சவித் அம்பாளை தியானித்து உபாசிப்பதை கல்பசூத் நித்யோச்சவம் முதலிய கிரந்தங்களை பார்க்கவும் அந்த மண்டலம் இரகசியோபாசனைக்கு தகுந்த இடமாயிருப்பதால் அதை குறிப்பிட்டு இங்கு சொல்லப்பட்டது இரண்டு பகம் என்பது பதினோராவது ஏகாரத்தை குறிக்கும் அது நாகரலிபியில் ஏ என்றிருப்பதை சம்பிரதாயம் அறிந்தவர்கள் திரிகோணாகாரமாக திரிகோணம் போல் எழுதுவார்கள் ஆகவே திரிகோணத்தில் உபாசிக்கப்படுகிறவள் என்றும் சொல்லலாம் மூணு ஆ என்னும் ஸ்வரமானது பரமசிவனையும் ஈ என்னும் ஸ்வரமானது சக்தியையும் குறிக்கும் ஆகவே ஆ ஈ இரண்டும் சேர்வதனால் உண்டாகும் ஏ என்ற ஸ்வரமானது சிவசக்தி சம்மேளனமானது எப்படி சிவசக்தி சமாயோகமானது ஜகத்திற்கு பீஜமாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த சம்மேளமான ரூபம் ஏகாகரமும் யாத்மக்காந்தம் ஜாபிஷ் வாமகேஸ்வரத்திர பகம் என்பதும் திரிகோணம் என்பதும் யோனியையும் குறிக்கும் மாயா எழுநூற்றி பதினாறு மாயா மாயா ரூபிணியாக இருப்பவள் உன்னை எவ்வளவு தெளிவாக தெரியக்கூடிய வஸ்துவையும் தெரியாமல் செய்வதற்கு அனுகூலமாக இருக்கும் சக்திக்கு மாயை என்று பெயர் ரெண்டு ஆயினும் மாயையானது தெரியக்கூடியதை மறைக்கும் சக்தியோடு கூடியது மட்டுமல்ல ஸ்வப்னம் இந்திரஜாலம் முதலேவைகளில் காணப்படுவது போல் விசித்திரமான காரியங்களை செய்வதாலும் அச்சிந்திதமான எதிர்பார்க்கப்படாத பலன்களை கொடுப்பதாலும் மாயா என்ற பெதாக தேவி புணத்தில் பற்றி விஸ்தாரமாக வராக புராணத்தில் விஷ்ணுவினால் பிருத்திவிக்கு பர்ஜோஷ தி தான் திக்கு சைஷா மாய மம பிரி சோமோ பீயே பே பட்சாபிவர் அமையம் தருஷ் நயேம் மம சுந்தரிஞ்சு ஆரமித்து மம மாயாஹே தின திஷ்டம் அகம் ஜலே பிரஜாபதி என்பது முடிய முப்பத்தேழு ஸ்லோகங்களில் தன்னுடைய அம்சமான மாயையின் விசித்திர காரிய கர்திருவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான காரியங்களும் மாயையாக இருப்பதுடன் அவைகளை செய்யும் சக்திக்குமே மாயை என்று பெயர் என்பதாகவும் சொல்லப்பட்டது திருமாய் சாண்டில்ய பக்தி சூத்திரம் எழுநூத்தி பதினேழு மதுமதி மதுபோடு இருப்பவள் ஒன்று அதாவது பூஜா முதலான சமயங்களில் கொடுக்கப்படும் உபகாரங்களில் தேன் ஒன்றாகையால் அதோடு இருப்பவள் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அம்பாளுடைய ரூபமே தேன் போன்றது என்பதாக ஸ்ருதியில் மகத்யை வாயே தத் தேவ தாயே ரூபம் என் மது என்று சொல்லப்பட்டது மூணு தவிர ஆதித்யோவை தேவ மது என்று ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்லப்பட்ட மதுமதி என்ற வித்யாவிசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் நாலு யோக சாஸ்திரங்களில் நாலு விதமான யோகிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நால்வரில் மிகவும் மேல் பட்டவர்களுக்கு கதிகிராந்தாபாவர்கள் என்று பெயர் அந்த கதிகிராந்தாபாவர் என்ற மூன்று வகுப்பாரைவிட உத்தமமர் என்று சொன்னாலும் அவர் கடக்க வேண்டிய ஏழு படிகள் இருக்கின்றன இந்த படிகளில் கடைசி படிக்கு மதுமதி என்று பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அஞ்சு அவ்விதமான கடைசிப்படிக்கு வந்தவுடன் ஏற்படும் ஞானம் து தாரகமானதால் அந்த பெயரை அம்பாளுக்கு சொல்லும் போது சம்சார தாரிகா சம்சாரத்தை கடந்து போக செய்பவள் என்ற தாத்பரியம் இந்த விஷயத்தை பற்றி என்று யூத்திரத்திலும் அதன் பாஷ்யங்களிலும் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு மதுமதி என்ற பெயருடைய நதி விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இவ்விதமான ரகசிய ரூபத்தோடு அம்பாள் இருந்த போதிலும் பிருத்திவி பூமி மாதிரி தெளிவாக தெரியக்கூடியவள் என்று அடுத்த நாமத்தில் சொல்லப்பட்டது மஹி பூமி ரூபமாக இருப்பவள் எழுநூத்தி பதினெட்டு ஒன்று அம்பாள் ஜகத்திற்கெல்லாம் ஆதாரமாய் மஹீ ரூபமாக இருப்பதை தேவி மகாத்மத்தில் ஆதார ஜகிஸ்வரூப என்று சொல்லது ரெண்டு எங்கும்பித்திருப்பதால் பிரகிருதிக்கு மகி என்ற பெயர் என்பதாக மகத்யாஸ்திதா சர்வம் மகி தி பிரகிருமதே என்று தேவி புராணத்திலும் சொல்லப்பட்டது மூணு மஹி என்ற நதி விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் எழுநூத்தி பத்தொம்போது கணாம்பா கணங்களுக்கெல்லாம் தாயாராக இருப்பவள் ஒன்று பரமசிவனுடைய பரிவாரங்களான பிரமதர்கள் முதலானவர்களுக்கு கணங்கள் என்று பெயர் விநாயகர் அவர்களுக்கெல்லாம் தலைவராக கணபதி கணேசன் என்ற பெயர்கள் ஏற்பட்டன கணமென்றால் கணபதிக்கும் பெயராகியால் இந்த நாமத்திற்கு கணேச ஜனனி என்றும் அர்த்தம் சொல்லலாம் எழுநூத்தி இருபது குஹ்யகாராத்யா குஹ்யர்கள் என்ற தேவ விசேஷர்களால் ஆராதிக்கப்பட்டவள் அல்லது அக்ஞாத்தமான இரகசிய ஸ்தலத்தில் பூஜிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி இருபத்தொன்னு கோமலாங்கி சுகுமாரமான மிருதுவான அங்கங்களை உடையவள் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு குரு பிரியா ஜெகத்குருவான ஜகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான சிவருடைய பிரியையாக இருப்பவள் ஒன்னு அல்லது குருவினிடத்தில் பிரியமுள்ளவள் அல்லது குருவின் பத்னியோடு அபிநமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு குரு என்றால் ப்ரகஸ்பதிக்கு பெயர் அவரிடம் பிரியமுள்ளவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி இருபத்தி மூணு பிறருடைய ஆசிரியத்தை அபேஷிக்காமல் சுதந்திரமாயிருப்பவள் ஒன்னு அதாவது எந்த காரியத்தைச் செய்வதற்கும் பிறருடைய ஒத்தாசையை அபேஷிக்காமல் சுதந்திரமாயிருப்பவள் இதுவே அத்வைதிகளுக்கும் தாந்திரிகர்களுக்கும் இருக்கும் அபிப்பிராய பேதங்களில் முக்கியமானதென்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அல்லது தன் புருஷனான பரமசிவன் தனக்கு அத்தீதமான இருப்பவள் என்று சொல்லலாம் காமரூபக் மகாத்மத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நித்தியம் வசதி தத்ராபி பார்வத்தியாசர் மத்திய வசதி ே து பார் அல்லது சகல தந்திரங்களையும் ஆத்மீயமாய் தன்னுடையதாய் உடையவள் என்றும் சொல்லலாம் அதாவது சைவ வைஷ்ணவ கானபத்யாதி தந்தங்கள் எல்லாம் அம்பாளுடைய விபூத்தியை மகாத்மத்தை பிரதிபவாதிப்பதால் அம்பாளுடைய ஆத்மியங்கள் என்றும் தாற்பயம் என்ற பெயருடைய இருப்பவள் என்றும் சொல்லலாம் இது நித்யா தந்திரம் என்ற பெயருடைய தந்திரத்தை குறிக்கும் ஆச்சாராளால் சௌந்தர்யில் சத்து சஷ்டியா தந்திர என்ற ஸ்லோகத்தில் தே தந்திரம் அவாதீரத்திதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுதந்திரம் என்பது எதை குறிக்கிறது என்பதை பற்றி வியாக்கியான அபிப்பிராயம் இருந்து வருகிறது சிலர் இது பஞ்சதசி வித்ய என்றும் என்றும் சொல்லுவார்கள் இது குறிக்கும் என்று பாஸ்கராயர் தான் எழுதியிருக்கும் சேது என்றார் இந்த அபிப்பிராயம் சரியல்லவென்றும் தந்திரராஜம் என்ற தந்திரம் தான் குறிக்கப்பட்டதென்றும் என்ற பெரியார் தான் வெளியிட்ட தந்திரராஜ புஸ்தகத்தில் முகவரையில் சொல்லி இருக்கிறார் சர்வந்தி எழுநூத்தி இருபத்தி சகல தந்திரங்களையும் சமர்த்தனம் செய்பவள் தந்திரங்கள் அறுபத்தி நாலு என்று கணக்கு சொல்லப்படும் அவைகளை பொருந்தும்படி செய்பவள் அல்லது அவைகளை அர்த்தத்தோடு இருக்கும்படி செய்பவள் அதாவது அவைகளுக்கு ஆதாரமாய் இருப்பவள் என்று தாத்பரியம் எழுநூத்தி இருபத்தி ரூபிணி தட்சிணாமூர்த்தி என்ற ரூபத்தோடு கூடியவள் ஒண்ணு விஷ்ணு முதலியவர்களுக்கு உபதேசிப்பவரான சிவனுடைய ரூபத்திற்கு தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் தட்சிணாபிமுகமாக தெற்கு நோக்கி இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டது வட வருஷத்தின் கீழிருந்து கொண்டு சுவாத்மாராமராய் மௌனியாய் கையில் தரித்த சின்முத்திரையுடன் யுவாவாய் ஆனந்தமான ரூபத்துடன் இருக்கும் இந்த மூர்த்தியே சிவஜான பிரதத்தராய குருக்களுக்கெல்லாம் குருவாய் குருமூர்த்தி என்று எல்லாராலும் உபாசிக்கப்பட்டு வருவது பரமசிவனுடைய ஞானஸ்வர ரூபம் சனகாதின் முக்கியமாக சிஷ்யர்களாக சொல்லப்படுவார்கள் ஆச்சாரியாளால் குருமூர்த்தியை பற்றி செய்யப்பட்ட தட்சிணாமூர்த்தி சோஸ்திரமானது மிகவும் விசேஷமானது அந்த மூர்த்தி ியை பற்றி மந்திரங்களும் உபாசனாக்கிரமும் தந்திரங்களில் பிரசித்தமாக இருக்கின்றன இரண்டு இப்பேற்பட்ட ஞானமூர்த்தியானது பின்வருமாறுவர் நிக்கப்படுகிறது ஆச்சாரியேந்திரம் கரகலிதின் தட்சிணாமூர்த்தி மீடே வடவிடபீசமீபே பூமிபாக்கே நஷண்ணம் சகலமுனிஜா தரம் மாற மூர்த்தியையே மேலே வரும் இரண்டு நாமங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி இருபத்தி ஆறு சனகாதி சனகாதி மகர்ஷிகளால் யோகிகளால் ஆராதி ஒன்னு சனகர் சனந்தர் சனாதன சனத்குமாரர் இந்த நால்வரும் பிரம்மாவினுடைய மானசபுத்திரர்கள் யோகி சிரேஷ்டர்களும் மகரிஷி சிரேஷ்டர்களும் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியின் சிஷ்யர்களாக சொல்லப்படுவார்கள் அம்பாளுடைய உபாசன மார்க்கங்களில் முக்கியமான சமய மதத்தை பிரதிபாதிக்கும் பஞ்சகத்தில் இவர்களால் இயற்றப்பட்டதாக சனகசம்ஹிதா சனந்தன என்ற மூன்று சங்கிதைகள் சொல்லப்படும் இரண்டு இவர்கள் அம்பாளுடைய பரமபக்தர்கள் அவர்களை குரு பரம்பரையில் இதனால் எழுநூத்தி இருபத்தி ஏழு சிவஞான பிரதாயினி சிவபிஷேகமான ஞானத்தை தன் பக்தர்களுக்கு கொடுப்பவள் ஒன்னு சின்மாத்திரமும் அமலமும் சாந்தமு ஸ்பந்தமய சக்தியின் மூலமாகத்தான் அறியப்படக்கூடும் என்பதாக வாசிஷ்டராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சபந்தேனே வாயோ வன்சி ரோஷ்யேணேஷாத்தம் திரமூர்த்திகளை பற்றிய ஞானமானது அறிந்ததால் தான் ஏற்படுகிறது என்பதாக வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு சித் ஞானத்தின் கலையோடு கூடியவள் சித் என்றால் ஞானம் கலை என்றால் பாகம் ரெண்டு லக்ஷணங்களோடு கூடிய பிரம்மத்தின் சித் என்ற பாகத்தை தன் ஸ்வரூபமாக உடையவள் அதாவது சித்ரூபி என்று தாத்பரியம் மூணு ஜீவனுடைய அந்த அடங்கிய சைத்தன்யமானது நிருபாதிகமான பிரம்ம சைத்தன்யத்தின் ஒரு கலை பாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கீதை நாலு பத்ம புராணத்தில் அம்பாளுடைய பற்றி சொல்லுகையில் சகல சரீரிகளுடைய சித்தங்களில் இருப்பதாக சித்கலா என்ற சக்தியானது அவற்றில் ஒன்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சித்தேஷு சர்வ சரீரிணம் எழுநூத்தி இருபத்தி ஒன்போது ஆனந்தத்தின் அம்சமாத்திரமாய் இருப்பவள் ஒன்று அதாவது ஜீவ சைத்தன்யமானது கலை என்று முந்திய நாமத்தில் சொல்லியதை அனுசரித்து இந்த நாமத்தில் ஜீவனுடைய ஆனந்தமானது பிரம்மானந்தத்தின் ஒரு அம்சமாக இருப்பதாக சொல்லப்பட்டது ிதி ரெண்டு அல்லது சச்சிதானந்தமான பரபிரமத்தினுடைய ஆனந்தமான அம்சத்தின் ரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது கலிகா கோரகபுமான் என்றபடி ஆனந்தமய கோஷத்தின் முக்கு முட்டு மாதிரி இருப்பவள் சொல்லலாம் எழுநூற்றி முப்பது ஸ்நேகம் அல்லது பக்தி என்ற ரூபத்தோடு இருப்பவள் ஒன்று ஆயுர்கிருத்தம் என்ற வச்சனம் மாதிரி ஒரு வஸ்துவினால் வெளியிடப்படும் ரூபத்தையே அந்த வஸ்துவின் ரூபமாகச் சொல்வது போல் அம்பாளுடைய பக்தர்களுக்கு ஏற்படும் பிரேமை அல்லது பக்தியை அம்பாளுடைய ரூபமாக இங்கு சொல்லப்பட்டது எழுநூத்தி பிரியத்தை்பவள் உண்டு பண்ணுகிறவள் அதாவது ஜீவன சைத்தன்யமாக இருந்து கொண்டு சக்ஷூராதி இந்திரியங்களின் மூலமாக ஷ்ர சந்தனாதிகளின் பிரியத்தை உண்டு பண்ணுகிறவள் அல்லது அவ்விதமான பிரியத்தோடு இருப்பவள் என்று தாத்பரியம் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு நாம பாராயண பிரீதா தன்னுடைய நாமங்களை பாராயணம் செய்வதால் பிரியமடைபவள் ஒன்று அ ஆ இஇ என்பது முதல் ஷா முடிய இருக்கும் அக்ஷரங்கள் எல்லாம் அம்பாளுடைய நாமங்கள் தான் இவற்றில் ஸ்வரங்கள் பதினாறு பாக்கியங்களாய வியஞ்சனங்கள் காகாரம் முதல்வரையில் முப்பத்தஞ்சு அக்ஷரங்கள் ரெண்டு அகாரமும் முப்பத்தஞ்சும் சேர்ந்து ஆகும் முப்பத்தாறு அக்ஷரங்களும் ரூபங்கள் ஆகின்றன அவற்றில் பிரதி அக்ஷரத்துடன் பதினாறு ஸ்வரங்களை பெருக்கினால் முப்பத்தாறு இன்று பதினாறு ஐநூத்தி எழுபத்தாறு வர்ணங்கள் வருவன அத்தனை மாதங்களாகின்றன இந்த முப்பத்தாறு வருஷங்களை ஐநூத்தி மாதங்களால் ஒவ்வொரு நாமமும் அக்ஷரங்கள் மேலேபடி வருவன அவற்றிற்கப்புறம் ஆம் ஈம் நமகா என்று சேர்த்தால் ஏழு ஆகின்றது இந்த ஆரண்டையும் பல்லவங்கள் துளிர்கள் கடைசி அக்ஷரங்கள் என்று சொல்லப்படும் மூணு உதாரணமாக முதல் நாமமானது அம் கம் அம் ஆம் நிம் நமஹா என்பது இரண்டாவது அம் கம் கம் ஆம் ஈம் நமஹா என்பது மூன்றாவது அம் கம் கம் ஆம் ஈம் நமஹா என்பது இம்மாதிரி முதல் மூன்று பீஜங்களையும் மாற்றி சொல்ல வேண்டியது நாள் இம்மாதிரி நாமங்கள் ஏற்படுவதில் ஒவ்வொரு நாமத்திலும் ஆதியிலுள்ள பீஜத்ரயமானது முறையே நித்யாக்சர யுகாட்சர மாசாட்சரங்கள சொல்லப்படும் இவை மேலே சொல்லியபடி மாறி மாறி கொண்டு போகும் இவற்றில் ஸ்வரங்கள் விமர்சாம்சம் என்றும் வியஞ்சனங்கள் பிரகாஷாம்சம் என்றும் இவ் இரண்டின் சமயோகமானது பிரம்மஸ்வரூபம் என்றும் சொல்லப்படும் தமான நாம பாராயணத்தைப் பற்றி பின்வருமாறு சொல்லப்பட்டதே आयी-पल्ववितै-परस्परयुतै-द्वित्रित्क्रामाध्यक्षरैहे, खातिक्षांतकतै-प्रादिविरतक्षांत-च्चतै-प्राइहे, ஆயி பல்வீ பரஸ்பரை டித்ரிக்காட்சர்த்திஷாந்தகைஸ்வராதாந்தைஸரிபுரை கலுயத்தியந்தோபியே தேபியோரவத்விஷிசிரேபியோ நமூஸ்து தி அகராணோ அசியே நாந்திரகுகுனவ இப்படி பாராயணம் செய்யும் போது முதல் பீஜத் பின்னும் பல்லவங்களுக்கு முன்னும் மூலமந்திரத்தை சேர்த்து சொல்ல வேண்டும் ஏழு இந்த பாராயணக் கிரமமானது ஐந்து விதம் ஒரு ஒரு வாரத்திலாவது ஒரு பட்சத்திலாவது ஒரு மாசத்திலாவது முப்பத்தாறு தினங்களிலாவது செய்யலாம் என்று காதி மதத்தில் தினத்தோபார திரிம் சதாதின என்பது முதலான ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு மேலே சொல்லப்பட்ட லகுஸ்துதி ஸ்லோகத்திற்கு ராகவானந்தர் எழுதிய வியாகியானத்தில் நாமத்திய அக்ஷரங்கள் சேர்ப்பதானது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாஸ்கரராயருடைய அபிப்பிராயம் பின்வருமாறு ஆமுதலான ஸ்வரங்கள் பதினாறு காமுதலான வியஞ்சனங்கள் ஒவ்வொன்றோடு பதினாறு ஸ்வரங்களையும் சேர்த்தால் முப்பத்தஞ்சு இன்ட்டு பதினாறு ஐநூற்றி அறுபது வருணங்களாகின்றன ஆகமத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு சேர்க்கைகள் ஒன்றுடன் அடுத்தாற்போல் அகாரம் பிளஸ் முப்பத்தஞ்சு வியஞ்சனங்கள் முப்பத்தாறு அக்ஷரங்களில் ஒவ்வொன்றையும் சேர்த்தால் ஐநூத்தி எழுபத்தி ஆறு இன்ட்டு இருபதாயிரத்தி இவற்றுடன் ஓரொரு தடவையிலும் மேலே சொல்லிய பல்லவத்தை சேர்க்க வேண்டும் ஒன்பது அது தவிர இன்னும் பேதங்கள் இருக்கக்கூடும் ஆதலால் இந்த நாமபாராயணத்தின் ரகசியங்களை குருமுகமாகவே தெரிந்து கொள்ள வேண்டியது பத்து அல்லது என்பது சகசரநாம பாராயணமே சொல்லவும் சொல்லாம் இதன் பாராயணத்தில் மகிமையை பற்றி பூர்வ பாகத்திலும் உத்தர பாகத்திலும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது பூஜை ஜபம் இவை செய்யாவிட்டாலும் சகசிரநாம பாராயணம் செய்தாலேயே அம்பாளுடைய பிரியம் ஏற்படுவதாக சொல்லப்பட்டது மாம் அச்சு வாமாவிதா ஜபத்து பானவ கீர்த்தம் இத்தம் மீதம் நாம சகசிரம் மெயோக் பட்டத்தை சமே பிரி தோகே தாமா எழுநூத்தி முப்பத்தி மூணு நந்தி விதா நந்திகேஸ்வரரால் உபாசிக்கப்பட்ட வித்யாரூபமாக இருப்பவள் எழுநூத்தி முப்பத்தி நாலு நடேஸ்வரியே நடேஸ்வரருடைய பத்னி அதாவது சிதம்பர நடனான பரமசிவனுடைய பத்னி அவருக்கு அனுகாரிணி அவருடன் சேர்ந்து நடனம் செய்பவள் என்று அர்த்தம் இவர்கள் இருவரும் நடனம் செய்வதை தவாதாரே சகசமயாசிய நவாத்மானே ஆச்சாரூடையில ஜங்கா கண்டோரு நாளு கராள பிரத்யாபா பிரசர கிசலயோக மஞ்சு மஞ்சீரூநானுகாரே ஜயதிஜ துஸ்வச்சலாவண்யே சம்பூதாம்போஜோபான விதத் அபினவோ தண்டபாதோ பவான்யா என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது எழுநூத்தி முப்பத்தஞ்சு மித்யா ஜெகததிஷ்டானா மித்தியாரூபமான ஜகத்திற்கு அதிஷ்டானமாயிருப்பவள் அதாவது வெள்ளியின் தோற்றத்திற்கு முத்துச்சிப்பி போல் மித்தையான ஜகத்திற்கு தான் இருந்து கொண்டு அந்த ஜகத்தானது தோன்றுவதற்கு காரணமாயிருப்பவள் என்று தாத்பரியம் இப்படி ஜெகத்தானது மித்தை என்பதற்கு அநேக வாக்கியங்கள் இருக்கின்றன மாயமிம் அம சர்வம் கல்விஸ்தி சனாதனம் தேவி பாகவதம் எத்ரத் சர்கோ விஷ்ணு பாகவதம் ரெண்டு அல்லது அதிஷ்டா நகா என்ற பிரித்து அவ்விதமாக ஜகத்திற்கு அதிஷ்டான ஜகத்தை தாங்குவதான பிரமமே தன்னுடைய அனப் பிராணனாக உடையவள் என்றும் சொல்லலாம் மூணு அல்லது மித்திய என்று சொல்லப்படும் ஜகத்தில் அதிஷ்டானமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் நாலு தாந்திரகர்களுடைய மதத்தின்படி ஜக ஜத்தானது மண்பானையானது மண்ணில் பரிணாமமாயிருப்பது போல் பிரம்மத்தனுடைய பரிணாமமாயும் அத்தியந்த அபேதமாயும் இருக்கிறது ஆகவே பிரம்மம் சத்தியமாயிருப்பதால் அதன் பரிணாம ரூபமான ஜெகத்தும் சத்தியம் அவர்களுடைய கொள்கை இவ்விதம் வாஸ்தவத்தில் அபேதமான பிரம்மம் ஜெகத் இவ்விரண்டும் இருப்பதாக தோன்றும் பேதமானது மித்தியை என்று அவர்கள் சொல்லுவதால் அத்வைதத்தை சொல்லும் எல்லா ஸ்ருதி அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் எப்போது பேதமானது மித்தியை என்று சொல்லப்பட்டதோ அப்போதே பேத பேரிலே ஏற்படும் ஆதார ஆதேய பாவமான சம்பந்தமும் மித்த என்று ஏற்படுகிறது இவ்விதம் மித்தையானது மிகவும் சொல்பமாக இருக்கையில் ஜத்தே மித்த என்று வேதாந்திகள் சொல்வதானது அனர்த்தகம் என்பதை பற்றி சாம்பவானந்த கல்பகையில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் அஞ்சு ஆகவே ஜகத்திற்கு அதிஷ்டானமானது மித்யாபூத்தமாக இருப்பதானது அதாவது பேதபாவத்தோடு கூடிய சம்மந்தத்தினால் ஜகத்தானது இருப்பதானது அம்பாளால் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது எழுநூற்றி முப்பத்தி ஆறு முக்திதா மோட்சத்தை கொடுப்பவள் அம்பாள் தன்னை உபாசிப்பவர்களுக்கு முக்தியை கொடுப்பதை பற்றி அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தஸ்மாத் விமுக்தி மன் பிச்சன் பார்வதி பரமேஸ்வரேம் ஆஷயே சர்வ பூதானாம் ஆத்ம பூதாம் சிவாத்மிகாம் கூர்ம ஏர்ச்சயம் விதினா விதினா தேசாரிணோ நூன முய்மாண்ட முக்தி ரூபிணி எழுநூற்றி முப்பத்தி ஏழு உடையவள் அவித்யிலிருந்து விடுபடுவதும் ஐந்தாவது அவஸ்தையை அடைவதும் பரமபுருஷார்த்தமான மோட்சம் அல்ல என்றும் தெரியும் சுவாத்மானந்தமே மோக்ஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்மஸ்வரூபமானது அவித்யினால் மறைக்கப்பட்டிருப்பதால் அவ்விதமான அவித்யை வித்தியினால் அகற்றியவுடன் ஆத்மஸ்வரூபமானது தெரிந்து ஏற்படுகிறது இதுவே முக்தி இந்த ஆத்மசாட்சா ஆத்மானந்த ரூபமாக அம்பால் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டது ஞானமானது காரகமல்ல மோட்சத்தை கொடுப்பதல்ல அதனால் நாம் நம்முடைய ஸ்வரூபத்தை பற்றி நினைவு மூட்டப்படுகிறோம் ஞானம் உண்டாகும் வரையில் நம்முடைய ஸ்வரூபமானது அவித்தியினால் மறைவுபட்டு நமக்கு புலப்படாது இருக்கிறது இதை பற்றி சௌர சம்ஹிதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது விஷுத்திய வித்தியா வஜய் ந எழுநூத்தி முப்பத்தெட்டு லாஸ்ய பிரியா நர்த்தனத்தில் பிரியமுள்ளவள் ஸ்திரீகளுடைய நர்த்தனத்திற்கு லாஸ்யம் என்றும் புருஷர்களுடைய நர்த்தனத்திற்கு தாண்டவம் என்றும் பெயர் சொல்லப்படும் எழுநூத்தி முப்பத்தி ஒன்போது லயகரி லயத்தை உண்டு பண்ணுகிறவள் உன் சித்தத்தை நிலைநிறுத்துவதில் ஒரு விதத்திற்கு லயம் என்று பெயர் அது தசத்தியான சமோ லயா என்றபடி தியானத்தை விட பதின்மடங்கு அதிகம் என்று சொல்லப்படும் ரெண்டு நிறுத்தம் கீதம் இவைகளை தாளங்களால் சமகாலமாக வகுப்பதற்கும் லயம் சொல்லப்படும் எத்தி நாற்பது லா லஜ்ஜா ரூபமாக இருப்பவள் லஜ்ஜை நாணம் அடக்கம் ஸ்திரீகளுக்கு அதிலும் முக்கியமாக பதிவிரதைகளுக்கு விசேஷமான லக்ஷணம் என்று சொல்லப்படும் அது அம்பாளுடைய ரூபம் என்பதாக யாதேவி சர்வ பூதேஷோ லஜ்ஜா ரூபேண சம்ஸ்திதா என்று தேவி மகாத்மியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அம்பாள் லஜ்ஜா ரூபமாக இருப்பதால் அம்பாளுடைய சர்வோத்கிருஷ்டமான பீஜாட்சரமான கிரீம்காரத்தை லஜ்ஜா பீஜம் என்று சொல்லப்படும் கிரீ என்றால் லஜ்ஜை இதையொட்டியே ஸ்ரீ லலிதா திரிஷதியில் ஒரு நாமம் இருக்கிறது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு முதலான அப்சரஸ்திரீகளால் வணங்கப்பட்டவள் இனிவரும் எட்டு நாமங்களில் ரூபாலங்காரத்தையொட்டி அம்பாளை பலவிதமாகவும் அழகாகவும் வர்ணிக்கப்படுகிறது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பபதா வசுதா சம்சாரமாகிற இருப்பவள் ஒன்று அதாவது காட்டுத்தீயானது மழையின் வருஷத்தினால் எப்படி அணைக்கப்படுமோ அம்மாதிரி சம்சாரம் என்ற காட்டுத்தீயை அணைக்கும் அமிர்த வருஷம் போல் அம்பாள் இருப்பதாக வர்ணிக்கப்பட்டது ரெண்டு தாவக என்ற பதம் அரண்யத்தை குறிக்கும் அந்த அர்த்தத்தில் சம்சாரமானது புங்கானுபுங்கமாக உண்டாவதாலும் அது அம்மாதிரி உண்டாவதற்கு அம்பாள் காரணமாக அமிர்த வருஷம் போல் இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு பவதா வசுதா விருஷ்டி என்று இந்த நாமத்தை மூன்று பதங்களாக பிரித்தும் அர்த்த சொல்லாம் பப என்றால் சிவன் அவரை கொடுப்பவள் அதாவது சிவபதம் மோக்ஷம் கொடுப்பவள் பவதா வசு என்றால் ரத்னம் தனம் ஐஸ்வர்யம் அதை கொடுப்பவள் வசுதா இவரண்டையும் வர்ஷிக்கிறவள் பவதா வசுதா திருஷ்டி அதாவது அம்பாள் தன் பக்தர்களுக்கு போகம் மோக் இவ்விரண்டையும் ஒருங்கே கொடுப்பவள் என்று தாத்பரியம் இதே ருத்ராயமளம் மங்களாராஜஸ்தபத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது யத்ராஸ்தி போகோ நது தத்ர மோக்ஷ யத்ராஸ்தி மோக்ஷோ நது தத்ரோகா ஸ்ரீ சுந்தரீ சாத்தக பூங்கஸ் எழுநூத்தி நாற்பத்தி மூணு பாபாரண்யானலா பாப்பங்களாகிய அரண்த்திற்கு காட்டுத்தீயாக இருப்பவள் துக்கத்தை உண்டு பண்ணுவதால் பாப்பங்களை அரண்யத்திற்கு சமமாகவும் அவற்றை நாசம் பண்ணுவதால் அம்பாளை காட்டுத்தீக்கு சமமாகவும் இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு அல்லது பாப்பாரண்யங்களுக்கு என்ற பெயருடையவளாக சொல்லப்பட்ட கங்கா ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் கங்காய காரிகங்காத் அசமாத் சேவியா பரையத் நாற்கா பரக்கான் நார்தியம் மூணு அல்லது பாப்பாரண்யங்களுக்கு தபங்களாக நாசம் செய்யும் உபாயங்களாக இருக்கும் உபாசனைகளுக்கு பிராணன்களை உயிரை கொடுப்பவள் அதாவது பாபங்களை போக்கடிக்கும்படியான கர்மாக்களை வெளிப்படுத்தி பிரசித்தமாக செய்பவள் என்றும் சொல்லலாம் அம்பாளுடைய பாதஸ்மரணையே தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட சகல பாபங்களுக்கும் பரம பிராய சித்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹிருதிலோ ஜானதோபிவா பிராயச்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதம் மேலும் பக்திஸ்ரத்தையுடன் ஸ்நானம் செய்து ஜலத்திலிருந்து கொண்டு பஞ்சதசாட்சரிய ஆயிரத்தெட்டு தடவை ஜபித்து பராசக்தியை ஆராதித்தால் சகல பாபங்களும் உடனே நாசமாகி விடுமென்று அதிலேயே சொல்ல பட்டிருக்கிறது இத்தம் சஷுனு தேவந்திரகசியம் பரமம் மகத் சர்வதேஷமே பாபானபத்தியாசனம் பக்திரத்த சம்க்க்க்க்க்களசமஸ் அஷ்டோத்தரூ ஜபேத் பஞ்சாட்சரீம் ஆர்ப்பரமாச்சே எழுநூத்தி நாற்பத்தி நாலு தௌர்பாகிய தூல பா தூலா சிதறடிக்கும் சுழற்காற்றாக இருப்பவள் உன்னை அதாவது அம்பாளுடைய கிருப்பையினால் சகலவிதமான தௌர்பாகியங்களும் பஞ்சானது சுழற்காற்றினால் சிதருண்டு போவது போல் மறந்து போய் என்பது தாற்பயம் ரெண்டு தௌர்பாகியம் என்பது பிராப்த கர்மாவினுடைய அனுபவம் அவ்விதமான அனுபவமானது அஜ்ஞானம் இருக்கும் வரையில் அவசியம் இருந்தே தீரும் என்றும் ஞானம் ஏற்பட்டவுடன் அது சகல கர்மாக்களையும் அக் போல் தித்துவிடும் என்றும் சொல்லி பஸ்ம்குரு தௌர்பாகியத்தை பஞ்சு போல்வாக செய்து அகற்றக்கூடிய தர்ம விசேஷங்களுக்கு தௌர்பாகிய தூலாங்க என்று பெயர் அவைகள் சுழற்காற்று மாதிரி அம்பாளிடமிருந்து உண்டாவதால் அதாவது அவைகள் அம்பாளுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் அம்பாளுக்கு தௌர்பாகிய தூலபா தூலா என்று பெயர் எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஜராத்வான் தரவி பிரபா ஜரை கிழத்தன்மை மூப்பு என்கிற அந்தகாரத்தை போக்கும் சூரிய பிரபையாக இருப்பவள் எழுநூத்தி பாக்கியாப்தி சந்திரிகா பாக்யமாகற சமுத்திரத்தை பொங்கச் செய்யும் சந்திரிகையாக இருப்பவள் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பக்த சித்த கே கி கனாகன பக்தர்களுடைய சித்தங்களாகிற மயில்களுக்கு உல்லாசத்தை கொடுக்கும் மேகஸ்வரூபமாயிருப்பவள் ஒன்னு மயில்கள் நீருண்ட மேகத்தை செய்வதாக சொல்லப்படும் ரெண்டு தனமென்றாலே மேகத்திற்கு பெயர் அம்பாளுடைய லீலாவிசேஷங்கள் பக்தர்களுடைய மனதிற்கு உல்லாசத்தை கொடுப்பதால் அந்த சித்தங்கள் ஆகிற மயில்களுக்கு உல்லாசத்தை கொடுக்கும் மேகங்களாக இருக்கின்றன பக்த சித்த கேகி கனா இவ்விதமான சரித்திரங்களை கனமாக பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ரோகமாகற பர்வதத்திற்கு வஜ்ராயுதம் மாதிரி இருப்பவள் ஒன்று வஜ்ராயுதமானது பர்வதங்களை புலந்து நாசம் செய்யும் பிரபாவமுடையதென்று சொல்லப்படும் ரெண்டு வியாதியானது மலைபோல் பெரிதாகையால் அதற்கு இங்கு ஒப்பிடப்பட்டது மூணு பிரயோகத்தில் இந்த நாமத்தை ரோக பர்வதோலகே நமகா என்று சொல்ல வேண்டாம் எழுநூத்தி நாற்பத்தி ஒம்போது மிருத்யுதாரு மரத்தை வெட்டும் கோடாலி போன்றவள் மிருத்யுவென்ற பதத்தினால் மரணமானது இருபத்தெட்டு விதமான துக்கங்களும் குறிக்கப்படுகின்றன இவைகளை பற்றி ஏற்கனவே வந்த பசுபாச விமோசனி என்ற முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது நாமத்திய வியாக்கியான மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாரு என்ற மரத்தை குறிப்பதுடன் வரருச்சியின் கணபயாதி சங்கையின்படி இருபத்தி எட்டு என்ற எண்ணிக்கையும் குறிக்கும் ஆகவே மிருத்தாரு என்ற பதமானது பொருத்தமாக இருக்கிறது எழுநூத்தி ஐம்பது மகேஸ்வரி மகதீயாயும் பெரியவளாயும் ஈஸ்வரியாகவும் இருப்பவள் வே இந்த அர்த்தத்துடன் வந்த எட்டாவது நாமமானது மாகேஸ்வரி என்பதால் இந்த நாமமானது புனருத்தி தோஷத்திற்கு ஏற்பட்டதல்ல எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு மகா காளி மகதீயாயும் காளியுமாயும் இருப்பவள் ஒன்று காலத்தின் வித்திகளுக்கு உட்படுகிறவள் செய்கிறவள் காளி காலனான மிருத்தவுக்கு முடிவு செய்வதனால் மகா என்ற பெயர் அம்பாளுக்கு ஏற்பட்டது இதையேதான் காளிதாசனால் பின்வருமாறு சொல்லப்பட்டது ஏ தம்பதி தம் துணே தினி யோயு காலியூதே ரெண்டு உஜ்ஜயினி பீடத்தில் இருக்கும் மூர்த்திக்கு மகா காலர் என்று பெயர் அவருடைய இருக்கும் போது பிரபஞ்சத்தை எல்லாம் தனக்குள் அடக்கி இருப்பவள் என்று தாத்யம் எழுநூத்தி ஐம்பத்தி பெரியதான ஆகாரத்தை உடையவள் உன் அதாவது சராசராத்மகமான பிரபஞ்சத்தை கபலமாக வைத்திருப்பதாக முந்திய சொல்லி இருப்பதை அனுசரித்து அவ்வித கபளத்தை சாப்பிடுவதாக சொல்லப்பட்டது பிறகை நெருப்பிலிட்டால் அது நெருப்பினால் அனுபவிக்கப்பட்டு நசிக்கப்படுவது போல் பிரபஞ்சமானது அம்பாள் பகிர்முகமாயிருக்கும் போது அனுபவிக்கப்பட்டு பிறகு அந்தமுகமாயிருக்கும் போது நாசமடையும்படி செய்யப்படுவதே இந்த இரண்டு நாமங்களில் சொல்லப்பட்டது ரெண்டு முன்வந்த மகாசனா என்று இருநூத்தி நாமமும் இந்த நாமமும் மூன்றாவது அக்ஷரத்தில் வித்தியாசப்படுவதால் புனருத்தி என்ற தோஷம் இல்லாதது கவனிக்கவும் எழுநூத்தி ஐம்பத்தி யம் இந்த அர்த்தத்தைரால் அவருடைய தேவிஸ்தபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறுத்தத்தின்படி பரணம் என்றால் பதனம் விழுவது என்று அர்த்தமாகையால் பதனம் இல்லாதவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் மூணு பரணம் என்றால் இலை இலை கூட ஆகாரத்திற்கு இல்லாதவள் அப்பர்ணா அம்பாள் ஹிமவானுடைய புத்திரியாக அவதரித்து தபஸ் இலைகளை கூட ஆகாரம் பண்ணாமல் கடுமையான தபஸ் அம்பாளுக்கு அபர்ணா என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது ஆகாரே தியணாபுத் கதி காலிக் ப்ரமபுராணம் ஏழுநூத்தி அம்பத்தி அஞ்சு கோபம் உள்ளவள் அதாவது தன்னிடம் பக்தி இல்லாதவர்களிடம் கோபமுள்ளவள் என்று அர்த்தம் ரெண்டு என்ற தேவி பாகவத் வசனப்படி ஏழு வயதுள்ள கன்னியா ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற அசுரர்களை சமகாரம் செய்தவள் ஒன்னு இவர்கள் இருவரும் அம்பாளுடைய ரூப விசேஷமான காளிதேவியால் சமகாரம் செய்யப்பட்டதையும் அதனால் காளி தேவிக்கு சாமுண்டா என்ற பெயர் அம்பாள முதலில் தேவி மகாத்மியம் இரண்டு அம்பாளுடைய பெயர் வந்ததற்கு வராக புராணத்தில் வேறு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னொரு கால் குரு என்ற தைத்தியனோடு அம்பாள் யுத்தம் பண்ணும் அவனை தன் சூலாயுதத்தினால் உடல் இவை இருண்டும் தனியாக போய் அவற்றை அபகரித்துக் கொண்டு போனதினால் அம்பாளுக்கு சாமுண்டா சர்மமுண்டா என்ற பெயர் ஏற்பட்டதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவி தூத்திகே தான ஜவுதம் தயித்தே தியசியுபோச்சனைபேசமய்பூவோ ருஸ்நேற்றமுண்டோக் கஷ்டபேவிச்சாமுண்டா உன அம்பாளுடைய ரூபிசேஷத்திற்கு இம்மாதிரி பெயர்கள் இருப்பதை கர்ம மோட்டி துண்டா சர்ம என்று அமரகோஷ வச்சனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு சண்டங்களான பிரச்சண்டங்களான அதாவது அத்தியந்தமான கோபம் ஏற்படுவதால் சிவந்த நேத்திரங்களோடு கூடிய முண்டங்களையுடைய சிரஸ்களையுடைய அசுரர்கள் சமகாரம் செய்பவள் என்றும் சொல்லலாம் இதிலிருந்து அவ்விதம் சமஹாரம் செய்யப்பட்ட அசுரர்களின் முண்டங்களை மாலையாக ிருப்பவளாக வர்ணிக்கப்படும் தேவியின் ரூபமானது குறிப்பிடப்படுகிறதாகவும் சொல்லலாம் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அழிவுள்ளதும் அழிவில்லாததுமான பதார்த்தங்களை சொரூபமாக உடையவள் ஒன்னே அல்லது எண்ணிக்கையற்ற அக்ஷரங்களை வர்ணங்களை சொரூபமாக உடையவள் என்றும் சொல்லலாம் இதையேதான் ஏகே காஷ்ரா என்று ஸ்ரீ லலிதா திரிசதீலம் ஏகாட்சரே சர்வாட்சரீஷு சைவ விஸ்வேஸ்வரி தேவி சைவ காப்பிய என்று வராக புராணத்திலும் சொல்லப்பட்டது ரெண்டு சகல பூத்தங்களும் அழிவுள்ளவையாகையால் அவற்றை க்ஷரம் என்றும் கூடஸ்தனான பிரம்மத்தை அக்ஷரம் என்றும் சொல்ல பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இரண்டு விதமான ரூபத்தோடு இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதே இதையேதான் என்று மகாபாரதத்திலும் விஷ்ணு ரூபா புருஷாக்கியோ பிரகசிரம் திருத்தீயம் சர்வூதம் என்று சொல்லப்பட்டதே சொல்லப்பட்டது ஈஸ்வரியாக இருப்பவள் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது தாங்குகிறவள் எழுநூத்தி அறுபது திரிவர்க தர்மார்த்த காமங்களை கொடுப்பவள் தர்ம அர்த்த காமங்களாகிய சமூகத்திற்கு த்ரிவர்கம் என்றும் அம் மூன்றுடன் மோட்சத்தை சேர்த்த சமூகத்திற்கு சதுர்வர்க்கம் என்றும் பெயர் த்ரிவர்கோ தர்ம காமார்த்தை சதுர்வர்கோ அமரம் சுபகா சோபனத்தோடு கூடியவள் ஒன்று அல்லது பகம் என்ற பதத்தினால் குறிக்கப்படுகிறவள் தன்னிடம் இருப்பதால் சோபையை கொடுப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு பகம் என்ற பதத்திற்கு ஸ்ரீ காம மகாத்மீரிய அர்த்தங்கள் உண்டு பகம் ஐஸ்வர்ய மகாத்மோ தர்ம ரவிமுக்தி விஸ்வகோஷம் மூணு சூரியனுக்கு சோபையை கொடுக்கிறவள் என்றும் சொல்லலாம் பிரம்மஸ்வரூபிய அம்பாள் அவளுக்குள் இருப்பதால் அவரால் செய்யப்படும் சகல காரியங்களும் தான் என்று தாற்பயம் இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சதாதித்தியிலோகத்தில் அம்பாளுடைய உயிரோடு இருக்கும் புருஷர்களுடைய ஸ்ரீகளே அசரவஸ்துக்கள் கரும்பு அஸ்வத்தம விரக்ஷம் உழைத்திருக்கும் ஜீரகம் கொத்தமல்லி கோக்ஷீரம் அதன் விகாரங்களான தயிர் வெண்ணெய் உள்பட மஞ்சள் நிறம் உள்ள வஸ்திரம் புஷ்பம் லவணம் இவை எட்டும் என்பதாக பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சௌபாகியாஷ்டகம் ஸ்தாவரமுஷ ஸ்திரீகள் சுபகாவான அம்பாளை உபாசித்தால் எதுதான் கிடைக்காது எவ்வித சௌபாகியமும் கிடைக்கும் என்பதாக அந்த புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது த்விஷ்டமீம் மும்புமா ஆராம் பத்திய நாரீ வாக்கிம் நிந்தீ அஞ்சு சுபகா பஞ்சவஷாத் என்ற கன்னியாரூபத்தோடு அபிநமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு த்ரையம்பா மூன்று நேற்றங்களை சோம சூரிய அனலர்கள் மூவரும் அம்பாளுடைய நேத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் சோம சூரியானிசா தேன தேவி திரையம்பகே முனி பீகிதேராணம் அல்லது அம்பிகையாக தாயாக இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் திரிகுணங்களை உடையவள் எழுநூத்தி அறுபத்தி நாலு அநித்யமான சுகத்தையும்பவமான நித்திய சுகத்தையும் கொடுப்பவள் ஒன்னு ஸ்வர்கம் என்பது அநித்தியமான சுகத்தை குறிக்கும் அது செய்யப்பட்ட புண்ணியத்தின் அந்த புண்ணியம் குறைந்துவிட்டால் ஸ்வர்கத்திலிருந்து திரும்பவும் இந்த லோகத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன துணி கிரஸ்தம் அனந்தரம் அபினா சோபீதம் சுகம் புண்ணே மோகம் விஷதீ பிரம்மானுபவம் என்ற நித்தியமான அழிவில்லாத சுகத்தை அபவர்க்கம் என்று சொல்லப்படும் எழுநூத்தி அறுபத்தஞ்சு சுத்த அவித்தியினால் ஏற்படும் மலின்யம் அழுக்கு களங்கம் யாதொன்றுமில்லாத சுத்தமான ஸ்வரூபத்தை உடையவள் எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஜபா புஷ்ப நிபா கிருதிகே செம்பரத்தை புஷ்பத்திற்கு சமானமான நிறத்தோடு கூடிய ரூபத்தை உடையவள் ஒன்று இந்த நாமத்தை முந்திய நாமத்திலிருந்து பிரிக்கையில் அஜபா புஷ்ப என்று பிரித்து அஜபா புஷ்ப என்ற இரண்டு நாமங்களாகச் சொல்லலாம் அவ்விதம் சொல்பவர்களால் பின்னால் வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நாமங்களை ஒன்றாக சேர்த்து தராதர சுதா என்று ஒரே நாமமாகச் சொல்லுவார்கள் ரெண்டு அப்படி சொல்லும்போது அஜபா என்ற மந்திர விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் என்றும் புஷ்பத்திற்கு சமமான மார்த்தவத்துடன் அழகுடனும் கூடிய ரூபத்தை உடையவள் என்றும் அவ்விரண்டு நாமங்களுக்கு அர்த்தம் 3. மூணு அஜபாமந்திரத்தைப் பற்றி தட்சிணாமூர்த்தி சம்ஹிதையில் மந்திர அஜே பேயம் திரோக்தா பவபாசனி குருந்தணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலு புஷ்பம் என்ற பதத்திற்கு ருத்துகாலத்தில் ஏற்படும் விகாசம் குபேரனுடைய விமானம் பூ நேத்ரவியாதி முதலிய அர்த்தங்கள் உண்டு புஷ்பம் பிகாஷே அறுபத்தி ஏழு ஒன்னு என்ற வேதாஷ்ய வச்சனப்படி தேகத்தில் இருக்கும்படியான ஒன்பது தாதுக்களில் எட்டாவது தாதுவுக்கு ஓஜஸ் என்று பெயர் இதை சிலர் இந்திரிய சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள் ரெண்டு ஓஜஸ்த தேஜி தூணாம் அவஷ்டம் என்ற விஸ்வகோஷ வசனத்தின்படி ஓஜஸ் என்ற பதத்திற்கு தேஜஸ் தாதுக்களின் வீரியம் பிரகாசம் பலம் காந்தி முதலிய அர்த்தங்கள் உண்டு அவையெல்லாம் அம்பாளிடம் இருப்பதே இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது தியுதிதரா காந்தியை தரிப்பவள் காந்தியோடு எழுநூத்தி அறுபத்தி ஒன்போது தன் ரூபமாக உடையவள் ஒன்று அல்லது யக்ஞ் விஷ்ணு என்ற சுதிவாக்கியத்தின்படி விஷ்ணுவோடு அபின்னமான ரூபத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு யஜ்யங்கள் ஈஸ்வரனுடைய ரூபமாக இருப்பதை பற்றி ஹரிவம்சம் பத்ம புராணம் முதலியவைகளில் விபரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது மூணு முக்கியாநாய ரகசியத்தில் இந்திரியை என்று சொல்லப்பட்ட மகா யத்தின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் எழுநூற்றி எழுபது பிரிய விரதா விரதங்களில் பிரியமுள்ளவள் சகல தேவகளை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் எல்லாம் கொடுக்கின்றன என்று தாற்பயம் லோகம் முழுவதுமே சிவசக்தி மயமாக இருப்பதால் எந்த தேவத்தையை உத்தேசித்து செய்யப்பட்ட விரதமாயிருந்தாலும் அது அவ்விருவர்களுக்கு பிரியத்தை கொடுக்கும் என்று பவிஷ்யோத்தர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தேவீக்கி பேரில் ஆராதிக்கப்படுபவள் அதாவது சபலமான இந்திரியங்களை உடையவர்களால் அம்பாளை ஆராதிப்பது சிரமமான காரியம் அதாவது முடியாதது என்று தாத்பரியம் இதையேதான் ஆச்சாரியாள் புரராமலகரையில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு துரா தர்ஷா ஜெயிக்க முடியாதவள் அல்லது மறுக்க முடியாதவள் வசப்படுத்த முடியாதவள் என்றும் சொல்லலாம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பாடலி பிரியமுள்ளவள் பாடலி புஷ்பம் என்பது வெளுப்பும் சிகப்பும் கலந்த நிறமுள்ளது ஸ்ரீவிருக்ஷே சங்கரோ தேவ பாடால்து பார்வதி என்ற பத்மபுராண வசனத்தின்படி பில்வமானது பரம சிவனுக்கும் பாடலீபரமானது பார்வதிக்கும் பிரியமுள்ளதாக சொல்லப்படும் லக்ஷ்மி வாசம் பண்ணும் ஸ்தானங்களில் பில்விருக்ஷத்தை ஒன்றாக சொல்லப்படுவதால் அதற்கு ஸ்ரீவிருஷ்ஷம் என்று பெயர் எழுநூத்தி எழுபத்தி நாலு மகதி மிகவும் பெரியவள் சகல வஸ்துக்களுக்கும் அம்பாளுடைய பரிணாம ரூபங்களாக இருப்பதால் அம்பாள் எல்லாவற்றையும் விட பெரியவள் என்று சொல்லப்பட்டது ரெண்டு மகத் என்று விசேஷனமானது பிற வஸ்துக்களுக்கு அளவுக்கருவியாக இருப்பதால் அல்லது அவற்றால் வணங்கப்படுவதால் ஏற்படுகிறது மூணு நாரதருடைய வீணைக்கு மகத்தி என்று பெயராகையால் அந்த ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு மேரு உடையவள் ஒன்று மேரு சுமேரு ரி என்றபடி மேது சுவர்ணமமயமான பர்வதம் அதை பற்றி ஏற்கெனவே வந்த சுமேருமத்திய சுங்கஸ்தா என்ற ஐம்பத்தஞ்சாவது நாமத்தை பார்க்கவும் இதனுடைய நடுசிகரத்தின் மேல் ஸ்ரீநகரமும் அதில் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகமும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பண்டாசுர யுத்தம் முடிந்த பிறகு தேவர்கள் எல்லோரும் காமேஸ்வரருக்கும் லலிதாம்பிகைக்கும் தகுந்ததான வாசஸ்தானங்களை ஏற்படுத்த உத்தேசம் பண்ணி தேவசில்பியான விஸ்வகர்மனையும் அசுரசில்பியான மையனையும் அழைத்து பதினாறு நித்தியைகளின் ரூபமாக இருக்கும் அம்பாளுக்கு பதினாறு ஸ்ரீநகரங்கள் நிர்மாணம் செய்யும்படியாக கட்டளையிட்டார்கள் ललिता க்த்தவ்யோ நானாரத்னரல எத்திரோசி லலித பரமேஸ்வரி விஷ்விரணாய சத்தம் நிவாசம் ரச்சிஷே மூணு அப்படியே அந்த சில்பிகளும் பதினாறு க்ஷேத்தங்களில் பதினாறு நகரங்கள் நிர்மாணம் பண்ணினார்கள் அவை ஒன்பது பர்வதங்கள் ஏழு சமுதிரங்களிலும் இருப்பவை பிரேச்சேரே பஞ்சமே கந்தமீஷே மகேந்திரியோரா பூர்வோக்தானவ சைலேந்திரா பச்சா சப்த சிந்த இந்த நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நித்தியின் பெயர் அதாவது காமேஸ்வரி பகமாலினி நித்தியக் புரி முதலியவர் நாலு இவற்றுக்கு மேற்பருவதற்கு இந்த நிறுத்தி வாயு மூன்று சிகரங்களும் மத்தியில் ஒரு சிகரமும் உண்டு அந்த மூன்று சிகரங்களில் பிரம்மா விஷ்ணு சிவலோகங்களும் மத்திய சிகரத்தில் அம்பாளுடைய நகரமும் இருக்கின்றன ச ஜெயதி சுபர்ணைல சகல ஜெகச்சக்கர சங்கடித மூர்த்தி ஹே காஞ்சனி குஞ்சபாட்டி கந்தல தமரி பிரபஞ்ச சங்கீத ஹரிஹர்தம் அந்தேஷ்வஸ் தான் வினுமசா் தம்பிஹரி கௌரீச்ச விஷா மதர்மனோ ரத்ன நிர்மாணத்தைப் பற்றி தத்ரராஜம் இருபத்தி எட்டாவது படலத்தில் அதசோட்டச நித்யானாம் லோகாத் மதாமிதே என்று ஆரம்பித்து சப்த சமுத்திரங்கள் துவீபங்கள் பூமி இவற்றை வர்ணித்துவிட்டு மௌ லா சதை வாஸ்தேதி என்பது முதலான ஸ்லோகங்களில் விசேஷமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது லலிதோபாக்கியானத்திலும் விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மேரு ஸ்ரீநகரம் சிந்தாமணி கிரகம் முதலியவற்றை பற்றி லலிதோபாக்கியானம் லலிதாஸ்தவரத்னம் சிந்தாமணிஸ்தவம் பார்க்கவும் ஆறு சக்கரராஜத்திற்கு ஸ்ரீசக்ரத்திற்கு பூமி கைலாச மேரு பிரஸ்தாரங்கள் என்பதாக மூன்று விதமான பாவனா பிரகாரங்களும் உண்டு வச்சின்யாதி அஷ்ட தேவதைகளோடு இருப்பதாக பாவனை செய்வது பூ பிரஸ்தாரம் மாத்ருக்கட்சரங்களோடு இருப்பதாக பாவனை செய்வது பாவனை செய்வது மேரு பிரஸ்தாரம் இவற்றில் ஏழு அல்லது ஞானார்ணவத்தில் சொல்லப்பட்டபடி பூமி சந்திர சக்தி கிருஷ்ணாத்வமாதனோ அர்த்த சந்திர்ச பிந்தோ மேருருச்சதே என்றபடி ஒன்பது அக்ஷரங்களை மந்திரத்திற்கு மேரு என்று பெயர் அதையே நிலையாக உடையவள் அதாவது தன்னுடைய எல்லா மந்திரங்களுக்கும் அதையே உத்பவஸ்தானமாக உடையவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் மந்தார புஷ்பத்தில் பிரியமுள்ளவள் மந்தாரம் என்பது தேவலோகத்திய பஞ்சவட்சங்களில் ஒன்று ஸ்வேதார்கம் வெள்ளருக்கு என்பதற்கும் இந்த பெயர் சொல்லப்படும் எழுநூத்தி எழுபத்தி ஏழு வீராத்யா வீரர்களால் ஆராதிக்கப்படுபவள் துவைத பாவத்திற்கு அடையாளமாக இருக்கும் அகம் நான் இதம் இது என்ற பாவங்களை பிரளயமடையச் செய்து அவ்வித பராக்கிரமத்தை உடையவர்களாய் துக்கத்தை போக்கும்படியான ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிப்பவர்களுக்கு வீரர்கள் என்று பெயர் அகம் இப்ரலயம் கொர்வன் இதம் பிரதியோகிணா பராக்கிரமம் பரோ புங்கே ஸ்வாத்மானம் அசிவாபகம் பராபஞ்சாசிகா எழுநூத்தி எழுபத்தி எட்டு விராட் ரூபா விராட் ஸ்வரூபமாக இருப்பவள் ஸ்தூல சரீர விராட் என்று பெயர் எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது விரஜா பாபமில்லாதிருப்பவள் ஒன்று உத்ல தேசத்தில் இருக்கும் விரஜா என்ற பெயருடைய கேத்திரத்தில் அதிஷ்டானமாயிருக்கும் அம்பாளுக்கு விரஜா என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் விரஜே விரஜா மாதா பிரம்மணா சம்பிரதிதா எஸ்யா சந்தர்ஷனாத்மர்த்திய புனாத்யா சப்தமம் குலம் பிரம்மாண்ட புராணம் ரெண்டு என்ற பதத்திற்கு ஜோதி லோகங்கள் என்றும் அர்த்தண்டு எல்லா பக்கங்களிலும் முகத்தை உடையவள் அதாவது பக்தனானவன் எந்ததிக்கை நோக்கியும் அம்பாளுடைய ரூபத்தை கல்பித்து தியானம் செய்த அந்த இடத்தில் அம்பாள் ஆவிர் என்று தாற்பயம் அந்த அர்த்தத்தில் தான் விஸ்வத சக்ருத விஸ்வமுக என்றும் சர்வத பாணிபாதம் தர்வதோரோமுகம் என்றும் வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன இவை கல்பிதமான ரூபத்தை சொல்வதால் பிரம்மத்தினுடைய பரமார்த்திகமான ரூபத்தை சொல்லும் அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா என்பது போன்ற வாக்கியங்களுக்கு விரோதமில்லை எழுநூத்தி எண்பத்தி ஒன்னு பிரத்யக் ரூபா உள்ளே நோக்கி திரும்புவதனால் தெரியும் ரூபத்தை உடையவள் ஒண்ணு பிரதிகூலமாக இருக்கும் வஸ்துக்களை ஒதுக்கிவிட்டு அவைகளில் திரும்புவதை பிரத்யக் என்று சொல்லப்படும் ரெண்டு இந்திரியங்கள் விஷயோன்முகங்களாக விஷயங்களில் பற்றுதலோடு இருப்பதை பகிர்முகத்வம் என்றும் பராங்க என்றும் சொல்லப்படும் அதை தள்ளிவிட்டு அந்தராத்மாவிடம் உண்முகத்தோடு இருப்பதை அந்தர்முகம் என்றும் பிரத்யங்குகரம் என்றும் சொல்லப்படும் இப்படி பாராங்முகமாக இருக்கும் போது தெரியாததும் பிரத்யங்முகமாக இருக்கும் போது தெரிவதுமான பிரத்யகாத்ம ஸ்வரூபத்தோடு இருப்பவள் இந்த நாமத்தின் தாற்பயம் இதை பற்றி ஸ்ருதியில் பராஞ்சி காணிணோதான் தராத்மன் என்று சொல்லப்பட்டது எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பராச உத்கிருஷ்டமான ஆகாச ஸ்வரூபியாயிருப்பவள் இந்த ஆகாசம் என்ற பதத்தினால் பரபிரமமானது குறிக்கப்படுகிறது ஆகாஷி ஆகாஷ பாராயணம் என்று சாந்தோக்கிய வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஆகாச பதமானது பஞ்சபூதங்களில் ஒன்றான சாமானிய ஆகாசத்தை குறிப்பதில்லை என்றும் அது பரபிரமத்தை சொல்லுகிறது என்றும் ஆகாஷஸ்தல் லிங்காத் என்ற பிரம்மசூத்திரமானது அதை நிர்ணயிக்கிறது என்றும் சொல்லப்படும் பரபிரம்மஸ்வரூபணியான அம்பாளானவள் பராகாசஸ்வரூபமாயிருப்பதை பரமா தேவித்மிகா சர்வநியாமிகாஸ்வரிசித்திப என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு என்றிவாக்கியத்தில் சொ வியோம ஆகாசமானது பிரம்மாண்ட பிண்டாண்ட வேதத்தால் இரண்டு விதமாக இருந்த போதிலும் இரண்டும் பிரம்மாபிவக்கியமான பாராகாசம் என்று சொல்லப்படும் பிண்டாண்டத்தில் இருப்பதான பராகாசமானது இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹயத்தில் இருக்கும் சூரியன் சந்திரர்களுக்கு நடுவில் ஆகாசத்தில் அக்னி இருக்கிறது என்றும் அதன் சிகரத்திற்கு மேலிருக்கும் ஆகாசமே பராகாசம் என்றும் சித்த சந்திரிக்கையில் சொல்லப்பட்டது ஹிருத்ய திருஷ்டிதாமயரம் பரம் நபக்தத் தர்ஷம் சிவம் தவம் அம்பிகே லலாட்டத்திற்கு மேல் கபாலத்தின் உச்சியிலுள்ள இடத்திற்கு துவாதசாந்தானம் என்றும் சிரோதேசத்திற்கு மேல் இரண்டு அங்குலம் வரையிலுள்ள இடமானது பரமவியோம பராகாசம் என்றும் ஸ்வச்சந்த சங்கிரகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது சப்தசமுத்திரங்களுக்கும் அப்பால் இருக்கும் ஆகாஷத்திற்கு பராகாசம் என்று பெயராகையாலும் அங்கு லலிதாம்பிகையானவள் பின் சொல்லப்படுகிற பதினாறாவது வருஷத்தில் இருப்பதாலும் அந்த பராகாச ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நாலு பூகோளத்திற்கு உத்தரபாகத்தில் மேறு பர்வதம் அதில் தட்சிண திக்கில் ஜம்பு பிளக்ஷால்மலி குஜ கிரௌச்சாக புஷ்கரங்கள் என்ற சப்ததி பங்களைகளுக்கு நடுநடுவே பூகோளத்தைச் சுற்றி வலையாகாரமாய் லவண இக்ஷு சுரா சர்பி மது க்ஷீர மதுரோந்தகங்கள் என்ற கடைசியாக மதுரோதக சமுத்திரத்திற்கு தெற்காக இருப்பதாக சொல்லப்படும் இவ்வாறிருக்கும் மேரு பிளஸ் சப்ததீபங்கள் பிளஸ் சப்த சமுத்திரங்கள் ஸ்தானங்களில் லலிதா முதல் சித்ரா உள்ள பதினாறு நித்யா தேவதைகளும் ஆதியான கிருதயுகத்தில் முதல் வருஷத்தில் இருக்கிறார்கள் இந்த ஸ்தானங்களின் து மேரு ஜம்புத்வீபம் ஷார சமுத்ரம் பிளக்ஷத்வீபம் எக்ஷு சமுத்திரம் என்ற விதமாக சொல்லி கடைசியில் புஷ்கரந்தீபம் மதுரோதக சமுத்திரம் பிரகாஷம் என்று முடிக்க வேண்டும் அஞ்சு இப்படி கிருத்தயுக பிரதம வருஷத்தில் மேருவில் இருக்கும் லலிதாம்பாளானவள் இரண்டாவது வருஷத்தில் ஜம்பு தீபத்திற்கும் அடுத்தடுத்த அவரவர்களுக்கடுத்த ஸ்தானத்திற்கும் கடைசியாக சித்ராவானவள் மேருவுக்கும் வருவார்கள் இதே விதமாக அடுத்தடுத்த வருஷங்களில் ஸ்தானம் மாறி பதினாறு வருஷங்களானவுடன் லலிதாம்பிகை திரும்பவும் மேருவுக்கு வந்து விடுவாள் இந்த மாதிரி பரிவர்த்தனத்தை பற்றி கிருத்திவா பிரதிவர்ஷமிஷேஷு கிரம்தரிவோடாம்புதோ சித்ராச்சபதி பரிவர்தனம் என்று காதிமதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு பராகமென்றால் ஒரு விதமான கிருச்சிரத்திற்கு பெயராகியால் அது அங்கு தப்சை குறிக்கும் அதனுடைய ஆஷா அதிக்கு பராகாஷா அதாவது தபஸினால் அடையக்கூடிய மார்க்கமாய் இருப்பவள் என்றும் சொல்லலாம் ஏழு அல்லது மேலே சொல்லப்பட்ட பராகம் முதலான தபசுகளை செய்வதனால் உண்டாகும் பலன்களின் போக்திரி அனுபவிப்பள் என்றும் சொல்லலாம் எட்டு அகம்பாபேச்ச துகேஷ விஸ்வேஷ கோஷ வசனப்படி அகம் என்ற பதமானது பாபம் துக்கம் இவைகளை குறிக்கும் இந்த அர்த்தத்தில் உத்கிருஷ்டமான எப்பேற்பட்டதான பாபதுக்கங்களையும் நாசம் செய்கிறவள் என்று சொல்லலாம் ஒம்போது பிரதீகாசம் என்றால் உபமா உவமை என்று அர்த்தம் பராகாசம் என்ற பதமானது பிரதீகாசம் என்பதற்கு எதிரடையான பதமாததால் இந்த நாமத்திற்கு அனுபமா ஒப்பு உவமை இல்லாதவள் என்று அர்த்தம் சொல்லலாம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பிராணதா பிராணனை கொடுப்பவள் ஒன்று பிராணன்கள் என்றால் பிராண அபான சபான உதான யானன் என்ற பிராண பஞ்சகத்தையும் ஏகாதச இந்திரியங்களையும் குறிக்கும் ரெண்டு அல்லது அவ்விதமான பிராணன்களை கண்டயதி நசிப்பிக்கிறவள் என்றும் சொல்லலாம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பிராணரூபிணி இருப்பவள் ஒன்று பிராணோஸ்மி பிரக்ஞாத்மா தர்மஹாம் ஆயுரம் ருதமுபாஸ்வ என்ற கௌசீதகி பிராமண வச்சனத்தில் வரும் பிராண என்ற பதமானது பிரம்மத்தை குறிக்கும் என்று பிரம்மசூத்திரம் பிராணாதிகாரத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதையே பிராணோ பிரம்மகம் பிரம்மகம் பிரம்ம என்ற ஸ்ருதி வாக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பிராபூரணே என்பதிலிருந்து பிராணம் என்பதனால் பூர்ணம் என்று ஏற்படுவதனாலும் பூர்ணமத பூர்ணமிதம் என்ற ஸ்ருதிவாக்கியத்தில் சொல்லப்பட்டபடி பூர்ணமான வஸ்து பிரம்மம் ஒன்றே ஆனதாலும் பிராணன் என்ற பதமானது பிரம்மத்தையே குறிக்கும் மூணு இப்படி பிராணனுக்கு பிரம்மம் என்று அர்த்தம் இருப்பதை ஏனமே கே பதத்யக்னே மனு மன்யே பிரஜாபதே இந்திர மன்யே பரம் பிராணம் அபே ரச்சமகேஸ்வரே என்று மனுஸ்மிருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு அல்லது பிராணன்கள் என்பது காமேஸ்வரி முதலான நித்யா தேவதைகளை நித்யாதேவதைகள் ஏதா தேவிஸ்வரூபாஸ்யு மகாபல பராக்கிரமாக பிரதம முக்கிய திதிதாம் கதா வியாப்த ஜகத் திரயா காலரூபாவர்தமான கால கிராசவிசக்ஷனாக என்றபடி இருக்கிறார்கள் காலத்தினுடைய கணக்குகளான தினம் மாதம் முதலையவை சுவாசத்தின் காலத்திலிருந்து ஏற்படுவதால் காலரூபணிகளான நித்யாதேவதைகள் அவ்விதமான சுவாசத்தின் காரணமாக பிராணனாக ார்கள்த்தில் என்பது முதலான ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விதமான சோட்டச நித்தியகளில் அம்பாள் ஒருவள் ஆனதாலும் பாக்கி நித்தியகளுக்கும் அம்பாளுக்கும் யாதொரு விதமான பேதமும் அம்பாளை இங்கு பிராணரூபிணி என்று சொல்லப்பட்டது மேலும் என்ற என்றபடி இருபத்தி இரண்டரை சுவாசங்களே கிரமமாக பன்னிரண்டு ராசிகளை ஏற் ஏற்படுத்துகின்றனவென்றும் இவ்விதம் சுவாசங்களிலிருந்தே ராசிகள் சந்திர சூரியாதிகளுடைய கல்பனையானது ஏற்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு மார்த்தாண்டிய மார்த்தாண்ட பைரவரால் ஆராதிக்கப்பட்டவள் உன்னு ஸ்ரீபுரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது பூமியில் மார்த்தாண்ட பைரவர் என்ற தேவி உபாசகர் இருப்பதாக சொல்லப்படுகிறது சசூஸ்மதி பிரகாசி மாணிக்கம் குட ரம்யம் மன்யே மார்த்தாண்ட பைரவம் ஹிருதே லலிதாஸ்தவரத்னம் தேவியின் உபாசகர்களிடம் விரோதம் பாராட்டி அவர்களை கோபமுள்ள பார்வையுடன் பார்க்கிறவர்களை மார்த்தாண்ட பைரவர் ாக கண்களை எழுந்தவர்களாக செய்துவிடுகிறார் என்று பலஸ்ருதி அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏடகம் ரெண்டு முன்னொரு கால் மணிமல்லன் என்ற அசுரனை சமஹாரம் பண்ணும் புருட்டி சிவனானவர் அஸ்வாரூடராய் கர்நாடக தேசத்தில் இருக்கும் பிரேமபுரத்தில் அவதரித்து அவனை சமஹாரம் பண்ணியதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவரை பற்றி மகாரா தேசத்தில் மிகவும் விசேஷமாக சொல்லப்படும் இவருடைய மந்திரங்களும் பிரயோகங்களும் ருத்ரயாமலத்தில் இருக்கும் மைராள தந்திரத்தின் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு மல்லாரி என்ற பெயரும் உண்டு இவர் அம்பாளை ஆராதித்த பற்றி மல்லாரி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு என்ற சொல்லப்பட்டபடி மார்த்தாண்டன் என்று சூரியனுக்கு பெயர் பைரவர் என்பதால் வடுகு முதலானவர்கள் குறிக்கப்படுவார்கள் சூரியன் அம்பாளை ஆராதித்ததைப் பற்றி தேவ்யா ரத்னமே மூர்த்தி என்று பத்ம புராணத்திலும் பைரவர் அம்பாளை ஆராதித்ததே காளிகாபுராணத்தில் பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாளை பீரு என்றால் பயந்த சுவாவம் அல்லவர் என்ற அர்த்தம் இவர்களுடைய சமூகம் பைரவம் என்றும் சொல்லப்படும் பயமடைந்தவர்கள் அம்பாளை தியானித்தால் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பதை துர்கே என்று தேவி மகாத்மத்தில் சொ அஞ்சு ஸ்திரீகள் பகிந்த சுபாபம் உள்ளவர்களாகியால் அவர்களுக்கு பீருக்கள் என்று பெயர் அவர்கள் எல்லோரோலும் அம்பால் ஆராதிக்கப்படுவதாகவும் சொல்லலாம் ஆறு அல்லது உத்தியமோ பைரவகா என்ற சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டபடி பைரவபதத்திற்கு உத்தியோகம் முயற்சி என்று அர்த்தம் அது மோகமாகிற அந்தகாரத்தை இருட்டை போக்கடிப்பதால் சூரியனாகச் சொல்லப்பட்டது இதையே மோகஜயாத் அனந்தோகாத் சகஜம் வித்யா ஜய என்ற சிவசூத்திரத்திலும் அதன் வர்த்திகத்தில் மோகஸ்தமோ தஜ்ஜா தராபவத் உத்தியமார்க்கோதினந்தம்ஸ்கார பிரஜமாவதி என்றும் சொல்லது ஆகவே மேல சொல்லபடி போக்குவதால் சூரியனுக்கு சமமாயிருக்கும் உத்தியோக முயற்சி விசேஷத்தினால் ஆராதிக்கப்படுகிறவள் அடையப்படுகிறவள் என்று தாத்பரியம் ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு மந்திரிணி மந்திரியிடத்தில் வைக்கப்பட்ட பாரத்தோடு இருப்பவள் உண் மந்திரிக்கு சசிவேஷானி ஷியாமாம்பா ராஜ்யாமலை சங்கீதஷ்யாமலை என்பவை முதலான பெயர்கள் உண்டு சங்கீதயோகினி ஷியாமா ஷியாமளா மந்திரி நாயிகா மந்திரினி சசிவேஷாணி பிராதேனே சுக பிரியா வீணாவதீவைத்ரிணி பிரிய க பிரியா நீ ப்ரியா கதம்பேஷி கதம்பனவாசினி ரெண்டு மந்திரணியைப் போல் தண்டனாத்தைக்கும் சைன்யம் பூஷணங்கள் பிரபாவம் பராக்கிரமம் ஆசிரித ரக்ஷணம் அம்பாளிடம் பக்தி முதலிய அம்சங்கள் சமானவென்று சொல்லப்பட்டிருக்கிறது யா பூஷண வேஷாதி யா பிரபாவலக்ஷம் எதா புஜசாந்தி யதை வாசிதம் எதா தைத்யசம்ஹாரோ யா சர்வை பூஜ்யதா பக்தர் மகாராஜாம் தண்டின் யாச்சதா கிலம் அப்படி சமமாக இருந்த போதிலும் ஷாமளாம்பாவானவள் அம்பாளுடைய மந்திரியாகியால் அம்பாளுடைய ராஜபாரம் முழுவதும் அவளிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அடையாளமாக அம்பாளுடைய அக்னாமுத்திரையோடு கூடிய திரத்தை அவள்ரித்துக்கொண்டிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷ் மூணு மந்திரோபசர்களை மந்திரிகள் என்று சொல்லலாம் அல்லது மனநம் திராணம் காப்பாற்றுவது என்று தர்மங்களோடு இருப்பதால் நிர்மலமான சித்தத்தையே மந்திரம் என்றும் அதையுடைய வர்களை மந்திரிகள் என்றும் சொல்லப்படும் இவர்களை அம்பாளோடு ஐக்கியமாயிருக்கும் தன்மையை அடையச் செய்யும் பிரத்தியன விசேஷத்திற்கு மந்திரிணி என்று பெயர் இவ்விதமான யத்ன விசேஷத்தில் நியஸ்தமான ராஜ்யத்தினுடைய தன்னுடைய சாம்ராஜ ரூபமான ஐக்கிய இரகசியத்தினுடைய பாரத்தை அவிர் சாம்ராஜ்யத்தை கொடுக்கும் தர்மத்தை உடையவள் சொல்லலாம் அதாவது உபாசகர்களுக்கும் யோகிகளுக்கும் பிரயத்தன விசேஷத்தினால் ஐக்கியபாவம் கிடைப்பதானது அம்பாளுக்கு அத்தீனமாக இருக்கிறது என்று தாத்யம் எழுநூத்தி திரிபுரேஷி திரிபுரேஷி என்ற தேவி விசேஷத்தில் ரூபமாயிருப்பவள் ஸ்ரீசக்ரத்தில் ஒன்பது பாகங்களில் சர்வாச்சா பரிபூரகம் என்ற சக்கரத்தில் அதிஷ்டானமாயிருக்கும் தேவிக்கு திரிபுரேஷி என்று பெயர் சர்வாச்சா பரிபூரக சக்கரேஸ்மின் குப்த யோகினி சேவ்யா திரிபுரேஷீமது முதலானவர்களோடு யுத்தம் செய்து ஜெயத்தனுடன் இருக்கும் சேனையோடு கூடியவள் அல்லது ஜெயத்னேனன் என்ற பெயருடைய ராஜாவின் ஸ்வரூபமாயிருப்பவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி எண்பத்தி ஒன்போது நிஸ்திரை குண்டியா குணத்ரயங்கள் நீங்கியிருக்கும் ரூபத்தை உடையவள் எழுநூத்தி தொண்ணூறு பரா பரா பர அப்பற பரா பரா என்ற பதங்களில் குறிக்கப்படும் பிரம்மத்தின் ஸ்வரூபமாக இருப்பவள் பர என்ற பதமானது அன்யனையும் எதிரான பதமாகிய அப்பறம் என்பது தன்னை சேர்ந்தவனையும் குறிக்கும் அதாவது வைரி மித்ரன் என்று அர்த்தம் பிரம்மமானது இந்த இரண்டு ரூபமாக இருப்பதை நமேத்வேஷியோஸ்தினப்ரியா என்று ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது ரெண்டு பர என்றால் உத்கிருஷ்டம் மேலானது அப்பறம் என்றால் நிக்ருஷ்டம் தாழ்ந்தது பிரம்மம் இவ்விரண்டு விதமாக என்று சொல்லது மூணு பரன் என்றால் எட்டி இருப்பவன் அபரன் என்றால் அருகில் இருப்பவன் இவ்விதம் பிரம்மம் இருப்பதை தூரஸ்தம் சாந்தி என்று ஸ்மிரு சொல்லப்பட்டது இவ்விதமான அர்த்தங்கள் பரம் என்ற பதத்திற்கு இருப்பதை பரஷாத் உத்தமானாத்ம வைரி தூரேஷு கேவலகா என்று விஸ்வகோஷத்தில் சொல்லப்பட்டது நாலு பிரம்மமானது கேவலம் சுத்த ஸ்வரூபம் சபளிதமான என்ற ரூபபேதத்தை ஒட்டி பரம் அபரம் என்று இரண்டு விதமாக இருப்பதாக சாமானியமாக சொல்லப்படும் பராபரம் என்பது மூன்றாவதான ரூபம் பை சத்ய காம பரம் பரம் என்றால் பிரம்மத்திற்கு பிந்தியானது அதாவது அதில் விசேஷனம் சக்தி பரமல்லாதது அப்பறம் முந்தியது அதாவது விசேஷமானது சிவன் இவ்விவருடைய ரூபமே பராஸ்பரம் பராபரஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம் அவ்விதமான ரூபத்தையுடையவள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது இப்படி பர அப்பற என்ற பதங்களுடைய பிந்திய முந்திய அபூர்வ பூர்விய என்ற அர்த்தங்களால் சக்தி சிவன் இருவரும் குறிக்கப்படுவதை ஸ்ருதியிலும் கீழே கண்டபடி சொல்லப்பட்டிருக்கிறது யுஜேபாம் பிரம்ம பூர்வியம் நமோபிஹி ஏஷோபுஷா அபூர்வியாச்சதி இந்த விஷயத்தை பற்றி சிவானந்த லகரியில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கவும் அஞ்சு வியோம ஆகாஷமானது பரம் அப்பறம் என்ற இரண்டு விதமானதென்று சொல்லப்படும் தவிர வித்தியானது அதே பெயர்களுடைய இரண்டு விதமானதென்று முன்தோக பனிஷத்தில் சொல்லப்பட்டது ஆத்ம வித்தியே பராவித்ய என்றும் பாக்கியுள்ள வேத வேதாங்கங்கள் முதலிய எல்லாம் அபராவித்யை என்பதாகவும் லிங்க புராண actual del... யே ப்ரமணி வேதி பரா பரா து யுர்வேதோ ரிஜோத்தமாக சம வேத்தே சர்வார் சிக்ஷா கல்வியாக்கணி சந்தேவ ஜோதிஷம் சர விதையரா அக்ஷாமிஸ் ஸித்துஷ் திராஹ் அகோத்திரம் த இரண்டு விதமானது என்று சொல்லப்படுகிறது பராபரவிலக்ஷணம் பிரகர்ஷேபம் எமஸ்வாவ சுமல பிரகர்ஷேத்து பிரணவஸ்மிருத்த பர பிரணவ பிராப்தி ஸ்காந்தம் யஜ்ய வைபவ கண்டம் ஏழு வேதார்த்தமானது பரம் அபரம் என்று இரண்டு விதம் என்றும் பரம் என்பது பராப்பரமான பரம்பொருள் என்றும் அப்பறம் என்பது அவ்விதமான பரத்தை அடைவதற்கு சாதனமான தர்மம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பராவினா விருதர்த்தஸ் பரஷாத்த பரதம் பரம் அப்போ தர்ம சம்தாப் சாத்தனவட்டம் எட்டு யோகசாஸ்திரத்தில் பரம் அபரம் பராபரம் என்பதான மூன்று வித ஞானம் இருப்பதாக சொல்லப்பட்டது அவற்றில் பரம் என்பது பசு ஆத்ம தர்ஷனத்தை கொடுப்பதென்றும் அபரம் என்பது கேவலம் பாசதர்ஷனத்தை மட்டும் கொடுப்பதென்றும் பராபரம் என்பது மனிதன் பூனை இவைகளுக்கு ராத்திரி வேளையில் திருஷ்டிபேதம் ஏற்படுவது மாதிரியான விலட்சணமான ஞானம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம் தத்ரிவிதம் ஏயம் பரா பரபிபே தத்திராத்தியம் பரமம் பசு பாசாத்மர்சனம் அம்பாளுடைய பூஜையானது பர அபர பராபரம் என்ற மூன்று வகைப்படம் பரம் என்பது எவ்விதம் செய்த போதிலும் அத்வைத பாவத்தோடு சாகம் பாவனை பூஜிப்பது அபரம் என்பது ஸ்ரீசக்ர பூஜை அம்பாளுடைய நானாவிதமான மூர்த்திகளை பூஜிப்பது பராபரம் தவ நோதி தூஜ திரித்த பரா திருத்த பிரதமர் தித்தீயூஜா சதாஷ்பேமேவிதா நித்திய வாக்கானது பரா அபரா என்ற இருவகை என்றும் அவற்றில் அபரா என்பது பஷந்தி மத்தியமா வைக்கரி என்ற மூன்றையும் குறிக்கும் என்றும் சொல்லப்பட்டது பதினொன்று அவஸ்தையானது பரா அபரா என்ற இருவகை என்றும் அவற்றில் பரா என்பது துரியாவஸ்தையையும் அபரா என்பது ஜாக்கிராத்தி மூன்று அவஸ்தைகளையும் குறிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னெண்டு ஹோமமானது பரம் அப்பறம் என்று இருவகை என்றும் அவற்றில் அபரம் என்பது ஸ்தூல சூக்ம பேதமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது ஸ்தூல ஹோமம் சாதாரணமாக தெரிந்து சூக்மம் என்பது மூலாதார்க்குடையது ீரிமான மோகாந்த கமிச்சி அதுஷிவிவ சுமஸ்வா மகாசாரே விமர்ரிணி பேதபாசமி தம் ஹவ்யம் ஜுகோம்ய புனருத் பவம் பதிமூணு மந்திர பாராயணத்தில் அடங்கிய பராபரா என்ற பெயருடைய மந்திர விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் பதினாலு சிருஷ்டி சக்தியை பரா என்றும் வைஷ்ணவி சக்தியை அபரா என்றும் ரௌத்ரி சக்தியை பராபரா என்றும் இம்மாதிரி திரிமூர்த்திகளை அனுசரித்து மூன்று விதமான அம்பாள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தத்த சிருஷ்டி பராப்ரோக்துவேத வர்ணஸ்வரூபிணி ீவி சாட்சி ரூபே அபரா சா சமாரா பராம் தராஹபுராணம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன் சத் சத்தியமயமான ரூபத்தை உடையவள் அதாவது சச்சித் ஆனந்த ரூபிணி என்று அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஸ்ருதி ஆனந்தம் பிரம்மா ரெண்டு அல்லது சத்வித்தியை பற்றி அக்னியர்களாயிருப்பவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அனானந்தத்தை அதாவது துக்கத்தை கொடுப்பவள் என்றும் சொல்லலாம் இப்படி சத்வித்தியோபாசனை இல்லாமல் அவித்யோபாசனையோடு இருப்பவர்கள் ஆனந்தமே இல்லாததையும் ஒரே இருட்டாக இருப்பவையுமான லோகங்களை அடைவார்கள் என்பதாக பிரகதாரண்யக ஈஷாவாசிய உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தம் தமபிரவிஷந்தியே வித்யா உபாசதே அல்லது அந்தம்த என்ற வாக்கியின்படிணியான அம்பாளை பற்றித்தோடு இருப்பவர்களுக்கு அனந்தங்களான ஆனந்தமில்லாத லோகங்களை கொடுக்கிறாள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாமரஸ்யபாராயண சாமரஸ்யத்தையே உத்கிருஷ்டமான ஸ்தானமாயுடையவள் கூடுதல் குறைவுகள் இல்லாமல் சமமான ரசத்தோடு இருக்கும் பாவமானது சாமரஸ்யம் எனப்படும் இவ்விதமான அரசியத்தோடு சிவசக்திகள் இருப்பதால் அதையே அம்பாளுடைய உத்கிருஷ்டமான ஸ்தானமாகச் சொல்லப்பட்டது काम ताधार समप्रधानो, समोधयो, பசுர்ன் காமீஷா தாரிசோகோ சமசமோ சமக்ரீ ரிபுராமோஷம்பரஸ் பிரபம பிரஞ்சோ ஜாபீதுமோகணோர்மிஷயே சாமரஸ்யரோகிஷ் சிவா ரெண்டு அமரர்களோடு கூடிய சாமரஸ்யலோகத்திற்கு தேவலோகத்திற்கு பாராயணமாக ஆசிரியமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு பாடப்படும் சாமகானங்களில் பிரியமுள்ளவள் என்பதும் சொல்லலாம் பாராயணம் அபிஷ்டம் விஸ்வகா எழுநூத்தி தொண்ணூத்தி கபர்தினி கபர்த்தி என்ற பெயருடைய சிவனுடைய பத்னி ஒன்னு பரமசிவனுடைய ஜடாஜூடத்திற்கு கபர்த்தம் என்று பெயர் கபர்த்த கண்டாஜூ விஸ்வகா ரெண்டு கபர்த்தம் என்பதை பற்றி பூமி நிந்தா பிரசம்சாசோ நித்ய யோகே திஷாயனகா என்று சூதசம்ஹிதை வியாக்கியானத்தில் சொல்லி இருப்பதை அனுசரித்து விசேஷமாக புகழப்பட்டவள் என்றும் சொல்லலாம் மூணு கா என்றால் ஜலம் அதனுடைய பூரம் பிராகத்தை பரிசுத்தம் செய்வது கபர்த்தம் பரமசிவனுடைய ஜட்டையானது அதில் விழுந்தது கங்காஜலத்தையும் பரிசுத்தம் பண்ணும்படியான மகிமையுடையதால் கபர்த்தம் என்று பெயர் நாலு கபர்த்தம் என்றால் வராடகத்திற்கு வராட்டிக்குப் பெயர் பரமசிவன் மைராலவதாரம் எடுத்தபோது அம்பாள் மகாலசா என்ற ரூபத்தோடு அனுசரித்ததாகவும் அந்த ரூபத்தில் வராட்டிகளாலான மாலையை தரித்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு பரமசிவனுடைய அரு ட்டு கஷேத்திரங்களில் ஒன்றான ஷகலண்டமென்றது இருக்கும் மூர்த்திக்கு கபர்த்தி என்று பெயர் தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு கலைகளின் பரம்பரா ரூபமாக இருப்பவள் ஒன்று அல்லது கலைகளையே மாலையாக தரித்திருப்பவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு அல்லது கலையையும் லாவண்யத்தையும் சோபையும் உடையவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி காமது காமங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவள் ஒன்று அதாவது பக்தர்களுடைய மனோரதங்கள் யாவற்றையும் பூர்த்தி செய்வாள் என்று தாத்பரியம் ரெண்டு வேண்டிய அளவு கறந்து கொடுக்குமாதலால் வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்குமாகியால் காமதுக் என்று பெயர் இந்த குணம் தெய்வலோகத்து பசுவாகிய காமதேனுவுக்கு விசேஷமாக உண்டென்று சொல்லப்படும் அந்த ரூபமாக இருப்பவள் என்று அர்த்தம் சானோ மந்த்ரேஷ மூர்ஜம் துகானோ தேனோர் வாஹஸ்மான் শ্রুতি எழுநூத்தொண்ணூத்தி ஆறு காமரூபிணி காமேஸ்வரருடைய ரூபத்தோடு இருப்பவள் ஒன்று காமேஸ்வரர் லலிதாம்பிகை இருவருக்கும் ஒரே விதமான நிறம் அழகு வயது அலங்காரம் ஆயுதங்கள் முதலியவைகளை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சோகாமயதூஸ்யாம் பிரஜா ஏ என்ற சுதிவாக்கியத்தில் சொன்னபடி ஜகத்தை சிருஷ்டி பண்ணும் ஆசையுடன் கூடியிருக்கும் போது ஈஸ்வரனுக்கு காமேஸ்வரர் என்று பெயர் இவரை பற்றி ஏ ஏவாயம் காம மய்பு ியோபாச்சு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது இஷ்டப்பட்ட ரூபங்களை உடையவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கலாநிதி கலைகளுக்கு பொக்கிஷமால் இருப்பிடமானவள் ஒன்று கலைகள் நானாவிதமானவை என்பதாக முன்வந்த நாமங்களில் சொல்லப்பட்டது ரெண்டு ஆத்யோட்டா என்ற பிரகதாரண்ய கவசனப்படி கலைகள் என்றால் ஆத்மாக்களை ஜீவன்களையும் குறிக்கும் மூணு சந்திர கலைகளுக்கெல்லாம் இருப்பிடமாகிய சந்திர மண்டலத்தின் ரூபமாக இருப்பவள் சொல்லலாம் நாலு யோனி வர்க்க கலா ஷரீரம் என்ற சிவசூத்திரத்தின் பாஷ்யத்தில் கலா என்பது கர்மாவை குறிக்கும் என்று சேர்த்து வைக்கும்படியான அடங்கும்படியான இடமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமா தொண்ணூத்தொட்டு காவ்ய கலா காவியங்களை இயற்றும் கலாரூபமாக இருப்பவள் ஒன்று கவிகளால் இயற்றப்படுவது காவியம் அது நாடக சாடக பாண டிம பிரகசனம் முதலான அநேக வேதங்களை உடையது என்று அக்னிபுராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை இயற்றுவதான கலையானது சப்த பிரம்மையான அம்பாளுடைய ரூபம் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது சப்தமூர்த்தி காஷச்சே கேச்சித் தானிய சூர் தர்த்தர்விஷ்ணோர்மாத்ம விஷ்ணுபுராணம் காவியங்களை காவியங்களும் பிரதிபய புத்தி யோச்சனையே காவிய கலா என்று சொல்லப்படும் அம்பாளுடைய தியான விசேஷத்தினால் காவியங்களை இயற்றும் சக்தியானது கிடைக்கப்பெறும் என்பதை தந்திரங்களில் பல இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது சௌந்தரியலஹரி மூணு கவி என்று அசுரகுருவான சுக்ரனுக்குப் பெயர் அவருடைய கலை என்றால் இறந்தவர் இருப்பவள் என்றும் சொல்லலாம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதலிய பத்து விதமான ரசங்களை அறிந்தவள் அல்லது ரசனேந்திரிய ஸ்வரூபமாயிருப்பவள் என்று சொல்லலாம் எண்ணூறு ரசசேவத்திகே பிரம்மாதத்தின் நிதி போன்றவள் ஒன்னு ரசம் என்பதே பிரம்மத்தையும் குறிக்கும் ஆனந்தி பவதி ரெண்டு ரசம் என்பது தேக காந்தியை கொடுக்கும் என்றும் அதுவே ரேத்தஸ் என்றும் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ரசகேவ பரம் பிரம்ம ரசகேவ பராம் ரோந்தி தும்சா ரோ இம ரைரம்லீபி வேத பிராமானே வாணியாணிய ோம்பராணம் மூணு பிரயோகத்தில் இதன் முந்தைய எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாமத்தையும் இந்த நாமத்தையும் கலானிதே நம என்றும் ரசசேவத ஏ நம என்றும் சொல்ல வேண்டும் ஒன்னு புஷ்டா புஷ்டியோடு கூடியவள் அதாவது 36 தத்துவங்களையும் தன் சரீரமாக உடையவளாகையால் புஷ்டா என்று சொல்லப்பட்டதே. அல்லது அநேக குணங்களால் அல்லது பிரம்மானந்தத்தினால் அல்லது பிரம்மாண்டவர்களால் போஷிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் பிரம் கணை போஷிதம் பிரம்மா ஸ்மிருதி